ோதி வாங்கும்ங்கயே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் ஸ்ரீமத் பகவத்கீதை பதினெட்டு அந்தர்யோகத்தில் பதினெட்டு அத்தியாயங்களை நிறைவு செய்துள்ளோம் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சுருக்கமாக ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்களில் இதுவரை பார்த்தோம் ஒரு அத்தியாயத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் பதினஞ்சு மணி நேரம் இருபது மணி நேரம் பத்து மணி நேரம் விளக்க சொல்லியிருக்காங்க நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம் இப்போ அதை விட சுருக்கமாக அத்தியாயத்தை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்திற்கு உள்ள அந்த பகவான் கண்ணனுடைய அருளால் நான் சொல்வதற்கு முயற்சிக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் இந்த பிள்ளைக்க பிடிக்கிறேன் சாமி இந்த பச்சை வயர் பிடிக்கிறது அதனால அந்த பகவான் அருளால் முயற்சிக்கிறேன் இப்போ எல்லா உயிர்கள் அனைத்து ஜீவராசிகளுடைய நோக்கம் லியம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லா ஜீவராசி லட்சியமே துக்கம் சந்தோஷமா வாழங்கிறது தான் அது எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி எறும்லரும் தேவர்கள் வரைக்கும் மனிதர்களுக்கு பல லட்சியம் இருக்கு பணம் சம்பாதிக்கிறது பதவி அடைகிறது பொருளை ஈட்டுறது படிக்கிறது அப்படி பல லட்சியம் இருந்தாலும் அந்த லட்சியம் எதற்கும் நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ம் போகும் சந்தோஷம் வரணும் இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது எல்லா லட்சியமும் இருக்கும் போக வேண்டும் சந்தோஷம் வர வேண்டும் முதல்ல போகணும் என்ன பண்ணுதுன்னா துயரத்தை போக்கு கீத வந்து வேற ஒண்ணும் செய்யலை அர்ஜுன சண்டைக்கு தூண்டுது கர்ம யோகத்தை சொல்லுது பக்தி யோகத்தை சொல்லுது ஞானம் எல்லாம் சொல்லுது நோக்கம் துயரத்தை துடைப்பது நம்மளுடைய வேதனை என்ன வழிகாட்டுதுன்னா எல்லா சுதந்தனையும் அனுபவிப்பதற்கு வழிகாட்டுது தர்மப்படி அனுபவிப்பதற்கு பிறகு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு ஞானத்துக்கு வந்து தத்துவத்தை கேட்டு அதே சுகத்தை தர்மமா முறையா துக்கம் இல்லாம அனுபவிக்கிறதுக்கும் வழிகாட்டுது அந்த வேதத்தினுடைய முழு சாரம் தான் பகவத்கீதை இது மகாபாரதத்துல மத்தியில் அமைஞ்சிருக்கு போர்க்களத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பகவத்கீதையில மொத்தமே பதினெட்டு அத்தியாயத்துல முக்கியமா ஒன்பது விஷயங்கள் வருது மனிதனுடைய சுயமுயற்சி கட்டாயம் எல்லாரும் சுயம்பேதி இருக்கக்கூடாது முயற்சி பண்ணணும் அதில் முக்கியமா வலியுறுத்து பிறகு அந்த சுயமுயற்சி செய்பவன் யாரு நாம தான் செய்யணும் முதல்ல நம்மளை பத்தியே நாம தெரியாம இருக்கோம் அதனால நான் யார் ஜீவன்னா என்னங்கிற தத்துவத்தை சொல்லு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சுயமுயற்சியை செய்வது எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்காக கர்மயோகத்தை பொதிக்கிறது முதல் ஆறு அத்தியாயங்கள் சுய ஜீவ தத்துவம் நான் யார் என்ற தத்துவம் கர்மயோகம் இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் நீ சுயமுயற்சி மட்டும் பண்ணிட்டு உட்கார்ந்து பத்தாது என்ன இருந்தால் கடவுளுடைய அனுகிரகம் வேணுங்கிறது அப்ப ரெண்டாவது கடவுளுடைய அனுகிரகத்தை பத்தி சொல்லுகின்றது கடவுள் அனுகிரகத்தை பற்றி என்ன பண்ணணும் பக்தி பண்ணணும் அதுக்காக பக்தி யோகத்தை சொல்லுது சரி பக்தி பண்ணணும் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா கடவுள்னா யார் அவருடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது மூணு அத்தியாயம் ஆறு அத்தியாயங்களை சொல்லுது அப்ப ரெண்டாவது ஆறு அத்தியாயம் என்ன கடவுள் அனுகிரகம் பக்தி யோகம் கடவுள் தத்துவம் இது இரண்டாவது ஆறு மூணாவது ஆறு என்ன சொல்றதுன்னு சொன்னீங்கன்னா சுயமுயற்சியுடன் கடவுள் அனுகிரகத்துடன் நீ நல்ல பண்புகளை பெற வேண்டும் பண்புகளை பத்தி நிறைய சொல்லு அந்த பண்புகள் பெற்ற பின்பு நீ ஞான வர வேண்டும் கர்மயோகம் பக்தி யோகத்தில் பண்புகளை அடைஞ்சாச்சுன்னா தகுதி வந்துடும் மனசுக்கு அப்ப ஞான யோகத்தின் மூலமாக நம்மை பற்றி அறிந்த கருத்தையும் கடவுளை பற்றி அறிந்த தத்துவத்தையும் இணைத்து இரண்டும் ஒன்று என்று காட்டுகின்றது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுதான் அப்படிங்கறத கடைசி ஆராத்தியத்தில் சொல்றது சுயமுயற்சி கர்மயோகம் ஆத்ம தத்துவம் ஜீவ தத்துவம் கடவுள் அனுகிரகம் கடவுள் தத்துவம் பக்தி யோகம் கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உள்ள ஐக்கியம் ஞான யோகம் பண்புகள் இந்த ஒன்பது விஷயம்தான் மொத்த பகவத்கீதையில் இருக்கு நம்ம இதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த பகவத்கீதையில் என்ன பலன் சொன்னா இதை படித்து புரிஞ்சுக்கிட்டா தத்துவத்தை புரிஞ்சு ஞானத்தை அடைஞ்சு பிறவான அடையலாம் இல்லைன்னா சும்மா கேட்டா கூட புண்ணியம் இருக்கு ஒரு வழி நம்ம நல்வழிப்படுத்தும் நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு கதை சொன்னேன் ஒரு திருட அரண்மனைக்கு திருட போறான் அங்க ராஜா பேசிக்கிட்டு இருக்காங்க அவருடைய மகளுக்கு வரண் பேசுறதாக பார்க்கறது எந்த நாட்டு இளவரசர் பார்க்கலான்னு சொல்லும் பொழுது அந்த ராஜா சொல்றாரு இளவரசர் வேணாம் நம்மதான் சக்கரவர்த்தி பெரிய ராஜ்யம் இருக்கு நம்ம நாட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆசயம் இருக்கு அங்க பிரமச்சாரிகள் நிறைய இருக்காங்க அவங்க நல்ல பண்புள்ளவங்களா இருப்பாங்க திறம்புசாலியாகவும் இருப்பாங்க அதுல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றாரு கீழமை புத்திப்பு மாறி போகுது இது கிட்ட வம்பு நம்ம போய் அங்க போய் நடிச்சு நல்லவனா நடிச்சு இந்த ராணியை கட்டியா வச்சுன்னு அந்த ராஜ்யமே வந்துடும் அங்க போனான் நடிக்கணும்ல ஒழுங்கா நடிக்கணும்ல அதுக்காக அந்த குருட்ட போய் ரொம்ப பயபக்தியா இருந்து ரொம்ப பணிவா இருந்து அங்க போய் நடிக்கலாம் அது உள்ளே நடிக்கும் போது அதுக்கு நடக்கிறதெல்லாம் பாக்குறான் இவனுக்கு ஐக்கியம் ஆகிடறான் ஆறு மாசம் ஆன பிறகு இவர் வர்றாரு ராஜா வர்றாரு யார் நல்ல ஸ்டூடெண்ட்னா அந்த குரு இவனத்தை சொல்றாரு யார் திருடன அவன் என்ன பண்றான் அப்ப சொல்றாரு சொன்ன உடனே சொல்றான் நான் ஒரு திருடேங்கிறான் அதுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் இங்க பேசுறதை பார்க்க வந்தேன் என் புத்தியே மாறி போச்சு அப்ப அந்த ஒரு வாழ்க்கை அந்த இது நுழைஞ்ச உடனே மாறுறது மாதிரி கீதைக்குள்ள நுழைஞ்சாலே கீத ஒண்ணு பண்ணும் கீதை சாதாரணமா நினைக்காதீங்க பகவத்கீதை வந்து இன்னைக்கு இவ்வளவு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் கூட பரவி கிடக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்ல இந்த புத்தகத்தை முதன் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாங்க வாரன் கேஸ்டிங் அவர் முகவரியில் எழுதியிருக்காரு இங்கிலாந்து இந்தியாவே ஒரு இலக்க வேறிடலாம் ஆனால் கீதையை என்றும் இழக்க கூடாது எழுதியிருக்காரு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கீதை கீதை கஷ்டத்தை துடைக்கும் துன்பத்தை துடைக்கும் இல்லை என்றால் தாங்கும் சக்தியை கொடுக்கும் மலர் பெய்து தடுக்க முடியாது கொடை மாதிரி பயன்படும் காட்டுக்குள்ள போடுற முள் எல்லாம் நீக்க முடியாது செருப்பு மாதிரி பயன்படும் மரணம் போன்ற தவிர்க்க முடியாத கஷ்டங்கள் வரும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தியை தரும் இது கீதையினுடைய பழம் அதாவது என்ன பண்ணோம்னா டிவி பார்க்கறோம் டிவி பார்க்காம யாராவது இருக்க முடியாது வீட்டில் வெட்டுக்கு போன டிவி தான் அதுவும் அழுவசியெல்லாத்தான் விரும்பி போய் பார்க்கணும் பாக்கிறோமா இல்லையா அழுவசியை எப்படி விரும்பி பார்க்க முடியுது அங்கே சிரிப்பு வருது அழுக வருது எல்லாம் வருது ஆனால் விரும்பி பார்க்கறோமா இல்லையா ரசிச்சு பார்க்குறோம் டிவி பார்க்காம இருக்க முடியலை அதை நேரத்து அழுகையே இந்த உலகத்தில் வாழாம இருக்க முடியாது வாழ்ந்ததும் ஆகணும் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆரணும் அழுகையும் வரும் சந்தோஷமும் வரும் ஆனா அவங்க டிவியை பார்த்து அழுகத்து திருப்பி உட்காந்து கீட்டுல அழுதுகிட்டே வர்றீங்க திருப்பி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க அழுகிய ரசிச்சு அழுகிறீங்க அது மாதிரி இந்த உலகத்துல வாழும் பொழுது டிவியை எப்படி பார்த்து எல்லா சம்பவத்தையும் ரசிக்கிறீங்களோ அது மாதிரி ரசிக்க வைக்கும் பகவத்கீதை துக்கத்தையும் ரசிக்க வைக்கும் சந்தோஷத்தையும் ரசிக்க வைக்கும் அந்த கீதைக்கு அப்படி ஒரு தத்துவம் இருக்கும் தத்துவம் புரிந்தால் மரணம் பெருவாழ்விக்கு போகலாம் அல்லது புண்ணியத்தோடு அந்த உலகத்தில் அமைதியாக ஆனந்தமாக வாழலாம் கிருஷ்ணர் பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் சொந்த மருமையை அபிமன் மரணம் போட தூசரி போடன்னு இருக்கார் எப்படி இருக்கார் அழுத பார்த்துருக்கீங்களா ராமர் கூட அழுவார் கிருஷ்ண பரமாத்மா அந்த கண்ணன் வந்து அந்த படைப்பே அற்புதமான படைப்பு அவதாரம் அப்படி ஒரு அவதாரத்தை நீங்க பார்க்க முடியாது அனைத்தும் அந்த கண்ணனுடைய வடிவத்தில் இருக்கு அந்த அப்படியே தூசரி போடன்னு இருப்பார் கீதையை சொன்ன நாயகன் அது மாதிரி இந்த உலகத்துல வாழ்வதற்கு கீதை பயன்படும் துன்பத்தை துடைக்கும் இன்பத்தில் இருக்க வைக்கும் கஷ்டத்தை தாங்கும் சக்தியை தரும் பிறவா நிலையை தரும் முக்கிய பலன் ஞானம் மோக்ஷம் சைடா வர்றது உலக வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் புண்ணியமும் கிடைக்கும் இந்த எண்ணெயில செட்டு ஆட்டும் போது பு எண்ணையும் வரும் புண்ணாக்கு வருங்கிறது மாதிரி முக்கியமான பலன் ஞானம் வரும் மோட்சம் கிடைக்கும் அதுக்கு பிறகே இதெல்லாம் கிடைக்கும் அப்படி இரண்டு பலரும் கீதையில் கிடைக்கும் கீதையை வந்து கர்மயோகத்தை சொல்லுது பக்தி யோகத்து எல்லாரும் சொல்றாங்க உண்மையிலேயே சொல்ல வேண்டிய ஒரே பலன் துயரத்தை நீக்குவதுதான் பசுமாடு பல இருக்கு பல உணவு சாப்பிடுது பால் எத்தனை நேரத்துல இருக்கு ஒரே நேரம் கீத பல சொல்லப்பட்டாலும் அதனுடைய நோக்கம் ஒரே நோக்கம் துயரத்தை நீக்குவது இந்த துயரம் எப்படி வருதுன்னா முதல்ல பற்று வருதான் மனுஷனுக்கு அந்த பத்துலதான் துயரமே வருதுங்கிறார் முதல் அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார் பற்றுனால துயரம் வருது பிறகு துயரத்தினால மயக்கம் வருது நாம எல்லாரும் இந்த பற்ற நீக்கணுங்கிற முயற்சி பண்றதே இல்லை அந்த மயக்கத்தை நீக்கிற முயற்சி பண்றதே இல்லை ஆனா துயரம் போகணும்னு மட்டும் நினைக்கிறேன் துயரம் இங்க இருந்து வந்துச்சோ அதை நீக்கினா தானே துயரம் போகும் அப்ப துயரம் பத்துல இருந்து வந்தா எங்க பத்து வருது உறவுகள் பணம் பதவி பொருள் எல்லாத்துலயும் பத்து வருது அந்த பற்றுக்கு என்ன காரணம் தெரியுமா நாம தான் நம்ம மேல உள்ள பற்றுன்னு அங்க போய் உட்காருது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் என் மனைவி மேல அன்பு செலுத்துறேன் அம்மா மேல அன்பு செலுத்துறேன் அதுல உண்மைதான் நோக்கம் எனக்கு அவங்க சந்தோஷத்தை கொடுக்கறாங்க அதனால அன்பு ஒரு கார் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்குறோம் பிரியப்பட்டு வாங்குற பற்றோட வாங்குறேன் துக்கத்தை கொடுத்தா அது எம்பிட்ட முதல்ல தூக்கி போட்டு வேற காரம் வாங்க பார்ப்போம் அப்ப நம்ம உள்ள பற்று தான் மற்ற உயிர்களின் மீது மற்ற பொருட்களின் மீது பற்று உண்மையிலாம் பற்று நம்ம மேலதே இருக்கு அப்ப நம்ம பற்ற நீக்கணுமோ நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உண்மையிலே நம்மளுடைய சொரூபம் என்ன நாம் யாருன்னு தெரியும் அதுக்காக என்ன பண்ணார் பகவான் கீதையில எடுத்த உடனே என்ன பண்ணிட்டார்னா ஆரம்பத்திலேயே தத்துவத்தை ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு முதல்ல கடவுளை நாம பற்றணும் இந்த பற்று போனோம்னா கடவுளை பற்றணும் அந்த கிருஷ்ணனை பற்றணும் பற்றுகோ பத்தான் பத்தினை அப்பத்தை பற்றுக பத்து விடற்குங்கிறார் வல்லுவர் அப்படி நாம அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி துக்கத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான் முதல்ல ஆத்ம தத்துவம் அர்ஜுனனுக்கு பற்று வந்துச்சு சோகம் வந்துச்சு மோகம் வந்துச்சு உலகத்துல எல்லாத்துக்குமே வருது அத என்ன பண்ணலாம்னு சொன்னா அர்ஜுன முதல்ல பற்று வந்ததுனால புலம்பான் அந்த பற்றுல எல்லாம் தர்மத்தை அதர்மமா பேசுனா அதர்மத்தை தர்மமா பேசுனான் கடைசியில பார்த்தான் இது ஒண்ணு சரிபட்டு வரணும் அவனே புரிஞ்சுக்கிட்டான் தன்னுடைய தவறை உணர்ந்து பகவான் கிருஷ்ணனிடம் சரணாகதி அடைகின்றான் இரண்டாவது அத்தியாயத்துல அதான் சரணாகதி அடையினான் எனக்கு ஒண்ணு புரியல சொல்லுங்கிறான் உங்களை சொல்லுங்கிறான் எனக்கு இந்த உலகம் சுகம் தராதுங்கிறான் எனக்கு ராஜ்யம் வேண்டாம்ங்கிறான் உங்களை நம்புகின்றேன் உங்களை சரணடைகின்றேன் தத்துவத்தை சொல்லுங்கள் சொல்றான் உடனே பகவான் ஆரம்பிக்கிறார் பணிவோட சொல்றான் சிஷியனுக்குண்டான தகுதி பணிவு வேணும் தன்னுடைய குறைய உணர்வு உலக விஷயங்களிலிருந்து விலகி இருக்க தெரியணும் இது மூணு அவனுக்கு வருது அந்த இடத்துல ராஜ்ஜியமே வேணாங்கிறான் அதனால என்ன பண்றான் முதல்ல புலம்பனான் பிறகு பகவான்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டான் இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா எடுத்த உடனே எல்லா துயரத்துக்கும் காரணம் அறியாமைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு யாரை பற்றி அறியாமை தன்னை பற்றி அறியாமை நம்மளை பத்தி நாம் அறியாம இருக்குமாய் இல்லையே நான் யாருன்னு தெரியுமே என் பேரு தெரியுமே இன்னாரு மகன் இன்னார் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன் ஒரு பிரம்மச்சாரியா இருக்கு இப்ப சன்னியாசியா இருக்காரு ஒரு அவர் என்னமோ கிளாஸ்க்கெல்லாம் நிறைய கீத கிளாஸ்கெல்லாம் வந்துட்டோம் அப்பா வந்து இவருக்கு என்னமோ ஆயிப்போச்சு ஏன்னா இந்த வயசில் கீதைக்கு போகிறேன் சொல்லி பதினேழு பதினெட்டு வயசில் சைக்கியாட்டிஸ்ட் டாக்டர் கூப்பிட்டு போனார் அந்த பையன் போய் டாக்டர் வந்து எதுக்கு கீதை கிளாஸ்க்கு போகிறேன் நான் என்னைய பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு நானே உன்னைய பற்றி உனக்கு தெரியாதான் தெரியலேன்னு நான் அதன இப்படி சொல்கிறேன் இருக்காரு நீங்கள் ஏறிட்டு இருக்க அந்த டாக்டர்னு இருக்கார் அது உங்க தொழில்னு நானா பிற இன்னும் அது உங்க உறவு ஒரு ஒன்னா சொல்ல அதுக்கெல்லாம் ஒரு சம்பந்தம் சொல்லியிருக்கா நான் இந்த இதில் இவ்வளவு பொறுப்புல இருக்கேன் அதுக்கு பதவி நீங்க அவருக்கே தொலைவில் நீ இப்போ என்ன குழப்பிரும்னு நினச்சி விட்டார் அவர் அந்த சைக்காடி நம்மளை நாம தெரியல நம்மளை தெரிஞ்ச எல்லாத்துயரும் ஒரு சினிமா பாட்டு இருக்கு எம்ஜிஆர் பாட்டு பழைய பாட்டு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடு வாழ போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ங்கிறார் உன்னை அறிந்தால் நாமள வந்து நாம் இந்த உடம்பு மனசு இன்னொரு இன்ன பொறுப்புல இருக்கேன் இன்ன பதவியில் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பகவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறார் அங்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா ஞானமே துயரத்தை போக்கும் ஆரம்பிக்கிறார் துயரத்திற்கு காரணம் அறியாமை அறியாமை நீங்கி ஞானம் வந்தால் துயரம் போய்விடும் தன்னை பற்றி அறியாமை அப்ப சொல்றாரு நம்ம உடம்புல ரெண்டு தத்துவம் இருக்கு உடல் உயிர் உடல் உயிருக்கும் ஆத்மா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் வேளாண் படிச்சா புரியும் இப்போதைக்கு இதை உயிர்னு ஆத்மான்னு வச்சுக்கலாம் எந்த ஆத்மாவையும் அடிக்க முடியாது அழியாது உடல் அழிந்துதான் ஆகும் இதான் ஃபஸ்ட் தத்துவம் இந்த உடல் வந்து கட்டாயம் அழியும் ஆத்மா அழியாது அது மட்டுமல்ல இந்த உலகில் எந்த ஒரு பொருளையும் துரும்பை கூட உன்னால் உருவாக்க முடியாது அழிக்க முடியாது இல்லையே அந்த வீட்டெல்லாம் அடிச்சு நெருக்கிட்டனே உருமாத்திருக்கு ஒரு ஏதோ ஒரு சினிமாவில காண்பான் ஒரு குச்சி எடுத்து அழிச்சிருந்து கேட்பாரு கடவுள் அப்படியே ஒடிச்சு போடுவான் எங்க அழிச்சிருக்க ஒடிச்சு போட்டிருக்கம்பார் எடுப்பு வைப்பான் சாம்பலாக்கியிருக்கம்பர் மாற்றுவதைத்தான் நாம் அழித்தல் சொல்றோம் ஒன்னும் கிரியேட் பண்ணவும் முடியாது அழிக்கவும் முடியாது மாத்திக்கிட்டே இருக்கும் ஒரு வீடு கட்டி இருக்கும் மண்ணுல இருந்து எல்லாம் சேர்த்து கட்டியாச்சு திருப்பி மண்ணை அடைச்சு போடுறோம் மண்ணு பூதத்துலேயும் வந்துச்சு பூதமா அழிப்போம் புதுசா கிரியேட் நம்மளால யாராலும் பண்ணவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்னு ஒரு சத்தியவை சொல்றாரு ஆத்மா அழியாது உயிர் அழியாது அழியாத விஷயத்துக்கு போய் ஏன் அழிஞ்சிரும்னு கவலைப்படுறேங்கிறார் முதல்ல சொல்றதீஷ் செத்து போவாரு துரோணர் செத்து போவார் உறவாலும் செத்து போவான்னு கவலைப்பட்ட உட்காந்துருக்கேன் உயிரெல்லாம் கொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அதனால கவலைப்படாதேங்கிற உடனே அவன் என்ன சொல்றான் நான் அதை பத்தி கவலைப்படல நான் கவலைப்படுறதெல்லாம் எதுக்கு கவலைப்படுறேன் இந்த உடம்பு போயிடும் கவலைப்படுறேங்கிறான் உடம்பு அழிவை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற யாரும் இருக்காங்களா கிருஷ்ணர் உடம்பு இருக்கா ராமர் உடம்பு இருக்கா வியாசர் உடம்பு இருக்கா உடம்புல பொய்த்தாக தவிர்க்க முடியாத விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க முதல்ல முதல்ல இதை சுருக்கமா ஆத்ம தத்துவத்தை சொல்லிறார் உடல் அழியும் தவிர்க்க முடியாது ஏற்றுக்கள் ஆத்மா அழியாது அதனால நீ கவலைப்படாதேன்னு சொல்லி இதை ரெண்டையும் முதல்ல ஆரம்பத்துல சொல்லி முடிச்சுறாரு அபிமன் இறக்கும்போது கவலைப்படாம தானே உட்கார்ந்து இருந்தார் அவரு பிறகு அந்த ஆத்ம தத்துவத்திலேயே இன்னொரு விஷயம் வருது கடவுள் அவதாரம் எடுக்கிறார் இவர் சொல்றாரு நான் பல பிறப்பு பிறந்து முன்னாடி இந்த சூரியனுக்கெல்லாம் சொன்னேன்னு சொல்லும் பொழுது நாலாவது அத்தியாயத்தில் அவதாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்றாரு அதுவும் ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையில் எனக்கும் உனக்கும் பிறவிகள் பல நான் எல்லாவற்றையும் வரிய நீ அறிய மாட்டாய்ங்கிறார் கடவுள் பிறப்பது தர்மத்தை காத்து அதர்மத்தை அளிக்க து நம்மளுடைய பாவபுண்ணியத்தை கழிக்க அவர் சரீரம் என்ன ஆகும் தர்மத்தை காத்து அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை காத்தவுடன் அழிஞ்சு போயிரும் நம்ம சரீரம் என்ன ஆகும் நம்மளுடைய பாவ புண்ணிய தீர்ந்தவுடனே இப்ப நம்ம பிறக்கிற போது எந்த பாவ புண்ணியத்தோட வந்தோமோ அது முடிஞ்சு வச்சுன்னு வச்சுட்டு டெத் கட்டாயம் வந்துடும் அது வரைக்கும் டெத் வராது இதுதான் இயலும்ங்கிறார் அதனால இந்த ஆத்மாவை அழிக்க முடியாது அனாத்மா கிருஷ்ணர் உடம்பாக இருந்தாலும் சரி ராமர் உடம்பாக இருந்தாலும் சரி அழி அழிஞ்சு தான் ஆத்தும்றார் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு புரியவில்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா தத்துவம் புரிகிறது கொஞ்சம் கஷ்டம் எடுத்தோன்னு தத்துவத்தை சொல்லிட்டார் புரிஞ்சு வச்சு நான் கிளாஸ் முடிஞ்சு வச்சுக்கிட்டு போனேன் எல்லாரும் அவனுக்கு புரியலை திருப்பி கேள்வி மேலே கேள்வி கேட்கறான் அதனால என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் நீ கர்ம யோகத்தை பண்ணு அப்படிங்கிறார் அடுத்த விஷயம் கர்மயோகம் பண்ணு அப்படிங்கிறார் கர்மயோகத்தை பற்றி ஆரம்பிக்கிறார் கர்மயோகம்னா என்ன கர்மம்னா என்ன இந்த இறந்தவங்களுக்கெல்லாம் பண்றாங்களே அதுவா ஒருத்தர் பண்ணாராம் ஒரு மணி நேரம் கர்மயோகத்தை பற்றி ஒரு சாமி பேசியிருக்கார் இந்த சந்தேக கேள்வியெல்லாம் கேட்ட உடனே சாமி நீங்கள் கர்மம் கர்மம்னு சொன்னீங்கல்ல இறந்த பிறகு வீட்டில் பண்ணுவாங்களா அதான் கேட்டாராம் இது ஏன் கர்மம்னாரா அவர் கர்மம்னா சம்ஸ்கிருத வார்த்தை செயல் தமிழ் என்ன கர்மமோங்கிறோம் என்ன கர்மமோ வார்த்தையை சொல்றோம்னா செயலின் மூலமாக நம் வாழ்க்கையை முன்னேற்றுவது செய்கின்ற செயலை யோகமாக செய்வது கர்மயோகம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில வேண்டியது கர்மயோகம் சில பேர் சொல்லலாம் எனக்கு பூஜை பண்ண நேரம் இல்லை கோயிலுக்கு வர நேரம் இல்லை ஜபம் பண்ண நேரம் இல்லை அது பண்ண நேரம் இல்லை இது பண்ண எல்லாத்து படிக்க நேரம் எல்லாம் சொல்லலாம் கர்மயோகம் பண்ண நேரம் இல்லைன்னு ஒருத்தரா சொல்ல முடியாது ஏன்னா தனியாக ஸ்பெஷல் சாதனை கிடையாது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியோ அப்படியே இரு அந்த செயல் அப்படியே செய்யும் ஒரு சீப்பர் வேலை ப அந்த வேலையை அப்படியே பார்க்கட்டும் பீன் வேலையை அப்படியே பார்க்கட்டும் கலெக்டர் வேலையை கலெக்டர் வேலையை பார்க்கட்டும் பிசினஸ் பெட்டிக்கடை வச்சிருக்காலும் அதை பார்க்கட்டும் பெரிய கம்பெனி மாதிரி அதே பார்க்கட்டும் அம்மாரோளோ அம்மாரோ பார்க்கட்டும் அப்பா ரோலோ அப்பா ரோளை பார்க்கட்டும் தாத்தா ரோலோ தாத்தாரோ பார்க்கட்டும் என்ன ரோலோ என்ன ரோலோ அப்படியே பண்ணுங்க அதுல ஒரு துறையை வைக்காதீங்க அப்படியே செய்யுங்கிற ஆனால் பாவனையை மாற்றி செஞ்சா கர்மயோகம் நீங்க செய்கிற செயலை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அந்த செயலினுடைய பாவனையை மாற்றுவது கர்மயோகம் செயல நிறுத்த வேண்டியதில்லை பாவனையத்தை நிறுத்தணும் அப்படி செஞ்சோம்னு சொன்னா ஏற்கனவே எரிச்சலோட செஞ்ச காரியத்தை சந்தோஷமா செய்வோம் என்ன தலை விதியோ இவருக்கு வந்து நான் வாசிருக்கேன்னு சொல்லி வீட்டுல எரிச்சு போட்டுக்கிட்டு இருப்போம் சொல்றது ஒன்றும் இல்ல அதெல்லாம் மாறிடலாம் எதுவா இருந்தாலும் சந்தோஷமா செய்வோம் அந்த செயல் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு ஒரு காரியம் பண்ணா அடுத்தவங்க கெடுதல் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் சரி நாம செய்கிற செயல் வந்து தர்மமா இருக்கணும் அது நம்மளுக்கு நன்மையை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படித்தானே செய்யறோம் எந்த செயல்சையும் அப்படித்தான் செய்யறோம் அது இருக்கணுங்கிறார் மற்றவங்க தீமாதரா இருக்கக்கூடாது பிறகு கர்வம் இருக்கக்கூடாது நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேங்கிற வார்த்தை வரக்கூடாது வந்த என்னாலும் தெரியுமா நம்ம செய்கிற ஆற்றலாம் இந்த சக்தியில இருந்து ஒரு சினிமா படம் சிவன் சக்தி சிவன் அசுரம் அழிச்சிட்டு வருவார் சிவனடியா அரசியல்வாதிட்டு நாட்டுல அரசியல் அம்மாவுக்கு மாறி ஆயிர சிரிக்கும் சிரிச்ச உடனே என்ன பண்ணுவாரு என்ன எவ்வளவு பெரிய மனிதர்களே நான் செஞ்சதை சொன்னா அது கூடாது நீங்க எல்லாத்துக்கும் ஈஷன் போய் இன்னும் சத்தமா சொன்னது வேற சொல்லுவாரு அடியார்கள்ட்ட பாருங்க இந்த தேவையா சொன்ன சண்டை வந்த சண்டை வந்தவன் என்ன ஆகும் சக்தியை விட்டு பிரிஞ்சது பிரிஞ்சவன் சக்தி போறவன் போயிடு ஒரு செயலும் செய்ய முடியாது சிவனேன்னு உட்காந்துருவாரு பிற எல்லாம் வந்து பழிபட்டு முயற்சி உண்டாடும் புராண கதை இதுல ரெண்டு விஷயம் இருக்கு சிவபெருமானுக்கே ஆணவம் வந்தால் ஆட்கள் போய்விடும் பாத்தீங்களா இது அதுல அடிப்படையா மற்ற மக்களுக்கு விசித்துவது தத்துவ ரீதியா பார்த்தா சிவனும் சக்தியும் இணைந்தால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும் அழியாத ஆத்ம தத்துவம் சக்தி எல்லாத்தையும் செயல்படக்கூடிய தத்துவம் இது அடிப்படையில இது ரெண்டையும் உணர்ச்சு அந்த கதையை புராண கதையை பொதுவா ஞாபக எந்த செயல் செஞ்சாலும் நல்லா செய்யுங்க நீ செஞ்சாலும் ஆமாம் நான் செஞ்சு சொல்லலாம் நான் செஞ்சேன்றதே கூடாது நானே செஞ்சேன் நான் இப்ப நான் பேர் செஞ்சேங்கிறது கர்மயோகம் அது மட்டுமல்ல ஆண்டவன் அனுகிரகம் இல்லாட்டி ஒன்னும் செய்ய முடியாது கடவுள் அனுகிரகம் இல்லைன்னா செய்யவே முடியாது இயற்கையின் ஒத்துழைப்பும் கட்டாயம் வேணும் இடத்துல இருக்கான் காத்தும் பயிலடிச்சா உட்காந்து பேச முடியுமா நீங்க கேட்க முடியுமா ஒரு இடத்துல சில ஏரியாவில் நல்ல நெல் விளையும் அவங்களும் ஒரு ஆணவம் விவசாயிக்கெல்லாம் நல்ல உள்ள யார் வந்து அந்த ஏரியாதான் தண்ணி நிறையா வருது எப்போ பார்த்தாலும் விவசாயிகளுக்கெல்லாம் ரெண்டு போக அழகா விளையுது அப்படின்ட்டு ஒரு நோய் வந்துச்சாங்க எந்த மரங்கனாலும் அந்த நெல் நோயை குணப்படுத்த முடியல கம்ப்ளீட்டா நாசம் இயற்கையை நினைச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நான் செய்கிறீங்களே என்ன ஆணவம் இருக்கு பகவான் எங்கெல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கார் இந்த கிளைமேட்டு இந்த சூழ்நிலை எல்லாம் அதனால செய்யறான் அதை நினைச்சுக்கிட்டான் ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும் பிறகு பலன் பலனில் பற்று இருக்கக்கூடாது பலன் வேணாம்னு சொல்லல என்ன செஞ்சாலும் அது கட்டாயம் பலன் உண்டு நல்லது செஞ்சாலும் பலன் உண்டு கெட்ட செஞ்சாலும் பலன் உண்டு அந்த பலனை நாம் எப்போ ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் கருமயோகம் வெற்றி வரும் அல்லது தோல்வி வரும் லாபம் வரும் நஷ்டம் வரும் புகழ் வரும் இகழ் வரும் மானம் வரும் அவமானம் வரும் எது வந்தாலும் சமபாவனையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இது கடவுள் கொடுத்த பிரசாதம் வெற்றி வந்தால் துல்லக்கூடாது தோல்வி வந்தால் தோன்றக்கூடாது இது ஒரு பாடம்னு நினைச்சு அடுத்த முயற்சி ரெண்டும் கடவுள் கொடுத்துருக்காரு வேகம் என்று நீ தோல்வி அடைவதும் நஷ்டம் அடைகிறதெல்லாம் வேகமா போறதுக்கு தான் படிக்கட்டும் கடவுள் உன்னை சீக்கிரம் முன்னேற்றத்தான் சில கஷ்டத்தை கொடுக்கிறாருன்னு சொல்வார் விவேகானந்தர் லாபம் கொடுக்கறது முழுவா போட படிக்கட்டான் அப்படியே சொல்றாரு கஷ்டங்கள்லாம் அப்படி நீ வேகமா போற படிக்கட்டும் சொல்வார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது பகவானுடைய பிரசாதம் சொல்லி செயலின் உரிமை உண்டு பலனில் உரிமை இல்லைங்கிறார் நாம குரல நல்லா வளர்க்குறோம் எப்படி எழுத்தா வளர்க்குறோம் நல்லா படிச்சு பெரிய ஆள் அதோட உப்பாட்டிக்கிறணும் அவை நம்மளை காப்பாற்றுவாங்கிற புத்தியோட வளர்க்கூடாது அது அவன் மனைவி கையில் இருக்கு யார் கையில் இருக்கு அவனுடைய மனைவி இருக்கு நம்ம கையில் இல்லை காப்பாற்றலாம் காப்பாற்றாம போகலாம் ஆனால் நல்லவரை வளர்க்க வேண்டிய பியூட்டி நம்மளுடைய இந்த பாவனையோட பலனை எதிர்பார்க்காமல் அல்லது பலன் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு செய்ய வேண்டும் பலனை எதிர்பார்த்து காரியம் செய்தால் பலனில் கவனம் இருந்து செயலில் கோட்ட விட்டுருவான் சரி இந்த சிவலை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் அவ்வளவுதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தலைவலி வந்துச்சு நாரதருக்கு ஒரு அகம்பாவம் வந்துச்சு அவர் மேல நான் தான் ரொம்ப பக்தியோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அகம்பாவம் யாருக்கு நாரதர் தலைவலி துடிச்ச மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்காரு கண்ணன் வந்து கபட கண்ணன் தானே எல்லா வேலையும் பண்ற அவர் தானே பண்ணவன என்ன பண்ணாரா நாரதர் வந்திருக்காரு தலைவலிக்கணும்னு என்ன பகவானுக்கே தலைவலு எப்படி இயக்க முடியும் இது மருந்து எங்க வைத்து அவர்தே கேட்டாரா இதுக்கு மருந்து நீங்களே சொல்லுங்கன்னொன்னே இதனால ரொம்ப யாருக்கு பக்தி இருக்கோ அவங்களுடைய கால் தூசியை கொண்டா தலையில போட்டா போயிருந்த நேரம் குழப்பமா போச்சு நம்ம பக்தியா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தூசிய போய் கடை போட்டு ஒருவேளை குணம் பக்தி இல்லையா நான் போயிடும் பாவம் இல்லையா நம்ம கால் தூசிய போய் தலையில போட்டா அப்படின்ட்டு கஷாம இருக்காரு சரி இது யாரு கொடுப்பா யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த கோவில் போய் கேளுங்கன்னாராம் கோவில் யார் ரொம்ப பக்தியா இருக்கோ அவர் கால் தூசியா தூய டப்பு டப்புடுன்னு கால்ல அடிச்சுட்டா கட்டுக்கடிய கொடுங்க உங்க கால் தூசிய பகவான் தலையில கொட்டா பாவம் இல்லையா பாவமா புண்ணியம் எனக்கு கவலை இல்ல அவருக்கு தலைவலி போனோம் அது மாதிரி செய்த்தே இவர் புத்தி புரிஞ்சான் மற்ற காரியல கவனம் பலன் கிடைக்கும் அப்ப கிடைக்காம இருக்கும் பின்னாடி கிடைக்கும் நாமக்கல்ல ஒருத்தர் பண்ணார் ஒரு கம்பெனி இல்லையா வெளியே வந்து வேலை கேட்டு இருக்காரு முதலாளி இல்லேன் இள வயசுல அதுக்கு வெளியே போயிருக்காரு வெளியே போடுற மழை வந்துருச்சு செமெண்ட் மூட கிடந்துருக்கு டெல்லி எடுத்து உள்ளே போட்டிருக்காரு அந்த அவர் என்ன அவங்க உள்ளவனு கூப்பிட்டு இருக்காரு என்ன போட்ட மழை பெஞ்சு செமண்ட் எடுத்து உள்ள உனக்கு யாரும் இயது கதை போட்டா கணஞ்சி வேஸ்டா போயிருந்த முதலாளி வேற இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு மூட்டை உள்ளே போடுறாரு கூப்பிட்டு நல்ல வேலை கொடுத்தார்கள் இவங்க அவர் பண்ணுதார எதிர்பார்த்து செய்யலை ஆனால் அதோட கூடுதலான பலன் கிடச்சி அப்படி எதிர்பார்க்காமல் செய்தால் அதிக பலன் கிடைக்கும் இது கர்மயோகம் சொல்றார் செயல் செய்யும் போது தெனா செய்ய வேண்டிய கடமைகள்னு சொல்றாரு நம்ம யாகமெல்லாம் பூஜை பண்றோம் எதுக்கு நாகதோஷம் போகணும் நவகிரக தோஷம் போகணும் அந்த தோஷம் போகணும் இந்த தோஷம் போகணும்னு சொல்லிட்டு பகவான் என்ன சொல்லிட்டு தெரியுங்களா நீ தெனான் பண்ற யாகத்தை ஒன்னு சொல்றேன் அதை செஞ்சா எல்லா போகும் போகும் என்னன்னா தேவ இயக்கியம் பித்ருக்கியம் ரிஷி இயக்கியம் நரயக்கியம் பூத இயக்கியம் யக்கியம்னா வேள்வின்னு அர்த்தம் சாமியும் கொடுப்பா முதல்ல என்னைய நினைச்சுக்கங்க எந்திரிச்சேன்னா ஒரு நிமிஷம் சாமியை கும்பிட்டு கூட எந்திரிக்கலாமே பூஜை கட்டாயம் பண்ணணும்ல எதை நினைச்சாலும் சாமியை கும்பிட்டு பண்ணு பத்திரிக்கை படிக்கலாம் எத்தனையோ செய்திகள் ஆன்மீகம்னு ஒன்று இருக்கும் அதவாறு படிக்கலாம்ல ஆனா பத்திரிக்கையை பெறும் ஜோசியத்தையும் பார்ப்போம் இன்னைக்கு ராசி என்னன்னு அது பார்க்கறது இல்லை இது தேவ ரிஷி இயக்கியமா ஏதாவது ஒரு நூல்கள் திருக்குறள் போன்ற நூல்களை ஒரு ரெண்டு வரி படிங்கிறார் அறநூல்களை இது ரிஷி இயக்கியம் பித்ரி இயக்கியம் தாய்வந்தை தன்னுரல் இருந்தால் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ஒரு வேள்வி இல்லை என்றால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு வருஷம் புற செய்கிற ஒரு வருஷம் அந்த செய்யறது பித்திரு இயக்கியம் மூணு தன்னை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்வது நிறையம் தன்னை சார்ந்த பூதங்கள் இயற்கைகள் செடி கொடிகளை வளர்க்கிறது மற்ற உயிர்களுக்கு பசுமாடு உதவி செய்யறாங்க இப்படி ஐந்தரை அதுதான் நீ போய் கோமகோண்டதான் இத தினம் தோறும் செய்யு இது கர்மயோகம் இப்ப இன்னும் சொல்றார் நல்ல அத்தியாயத்தோட மந்திரம் ஓம் பிரம்மா அர்ப்பணம் பிரம்ம கவிர பிரம்மா அந்த ஒரு மந்திரம் இருக்கும் சாப்பிடும்போது சொல்லுவான் நீ ஒன்னும் பண்ணவன் எல்லா செயலையும் செய்ய செய்யும் போது செய்கிற நானும் கடவுள் நினைச்சுக்க செய்யிற செயலும் கடவுள்னு நினைச்சுக்க செய்கிற இடமும் கடவுள்னு நினைச்சுக்க அந்த செயலுக்கு பயன்படுத்துகிற பொருளும் கடவுள் நினைச்சுக்க அது பலனும் கடவுள் நினைச்சுக்க அவர் வேர்வையார் சொல்றாரு கோமத்தை செய்பவனும் கடவுள் பிரம்மன் கோம குண்டமும் பிரம்மன் கோமத்தில் போடக்கூடிய கவிசும் பிரம்மன் அந்த கோமத்தில் கிடைக்கக்கூடிய பலனும் பிரம்மன் அந்த கோம குண்டமும் பிரம்மன் இதை சாப்பிடும்போது சொல்றேன் ஏன்னு சொன்னா உண்பவன் நான் நான் பிரம்மன் உணவு பிரம்மன் அந்த ஹோமகுண்டம் வயிறு அதுல போ அந்த ஹோமகுண்ட வயிறும் பிரம்மன் இதனால வந்து ஜ நம்மளுக்கு வந்து என்ன பலன் கிடைக்குது பசி அடங்குங்கிற ஒரு பலன் கிடைக்குது அதுவும் பிரம்மன் உணவும் பிரம்மன் ஏன் சாப்பிடும்போது சொல்றோம்னா நம்ம எந்த செயல் செய்யணுமோ செய்யல சாப்பிடாம இருந்துருவோமா ஏன்னா மூணு வேட சில பேர் அஞ்சு பேர் கூட சாப்பிட்றோம் இந்த மந்திரத்தில் சாப்பிட்டோம்னா இப்படித்தே நம்ம கடவுளை நினைக்கணும்ங்கிற புத்தி மனசுல வரும் அதுக்காக சாப்பிடும்போது இந்த மந்திரம் சொல்றான் அதோட விட்டுறக்கூடாது திருப்பி என்ன பண்ணணும் எந்த செயல் செய்தாலும் இந்த சிந்தனையோட செஞ்சா அதுவும் கர்மயோகம் இன்னொரு சொல்றாரு இந்த கர்மயோகம்லாம் கரெக்டு சாமியாரா போனா அந்த கர்மயோகம் பண்ண முடியுமா அர்ஜுனு சந்தேகம் வந்ததுலேருந்து அந்த துடிக்கிறான் அர்ஜுன நான் சாமியாரா போனேன் சாமியாரா போனிருக்கான் இல்லறம் சிறந்ததா திரவரம் சிறந்ததாங்கிட்டே இருக்கான் ஒரே போட்டு போறாரு இதெல்லாம் சாமியார்பட மாட்டேன்ற மட்டும் இல்ல உலகத்துல லட்சத்துல ஒன்னு ரெண்டு பேருக்கு அது ஏற்படைய துறவு வாழ்க்கை எளிதல்ல கடினம் இல்லறமே நல்லறங்கிறார் இல்லறமே சிறந்ததுங்கிறார் இந்த கருமயோக வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற வாழ்க்கை முறை இல்லற வாழ்க்கை முறை மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கு இல்லற வாழ்க்கை தர்மமான முறையில் சுகத்தை அனுபவித்து எல்லாத்துக்கும் ரைஸ் இருக்கு இல்லறத்துல எல்லா சுகத்தையும் அனுபவிக்க உரிமை இருக்கு அத தர்மமா அனுபவிச்சு தர்மமா முறைய விடல அதுக்காக இல்லறதுல சொல்றாரு அதாவது இல்லற வாழ்க்கை என்ன சொல்றாங்கன்னா மழை பெருசா வருது அப்படியே விட்டு அடிச்சிட்டு போயிரு வாய்க்கால் வழியா விட்டு சின்ன வாய்க்கால் வழியா விட்டு பயிர்கள் பாய்ச்சது ஒழுங்குபடுத்தி இல்லற வாழ்க்கை ஒவ்வொன்றா விடுறது அதனால என்ன சொல்றாரு இல்லறமே சிறந்தது பிரச்சனைக்கு பயந்து சாமியார கூடாது ஆனா அங்கேயும் பெரிய பிரச்சனை இருக்கு தேங்கசாமி சொல்வாரு ஒரு சாமியார் எப்ப ஆசிரமம் ஆரம்பிப்பாரான் தெரியுமா அவருக்கு ஏழ்ற நாடு அட்டமத்து சனி சனி தசை சனி புத்தியெல்லாம் வந்துச்சுன்னா ஆசிரமம் ஆரம்பிச்சிருவாராம் ஏன்னா அங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க என்னமோ ஆசிரமம் ஈச்சின்னு நினைக்கிறீங்க வீட்டை விட ஆசிரமத்தில் அவ்வளவு பக்குவம் இல்லாம வச்சுங்க எவ்வளோ வந்துருவீங்க பக்குவம் இல்லாம ஆசிரமத்தில் வாழ முடியாது அங்க நல்ல பக்குவம் போனீங்களா வந்து பாரு இங்க நாலு பேருக்கு சமாளிப்பீங்க அங்க பேரை சமாளிப்பேன் அதனால ஏற்றதல்ல எல்லாருமே ஏற்றதுன்னு சொல்லி அது ரொம்ப முக்கியமா சொல்றாரு இது என்ன பண்ற பன்னெண்டு வருஷம் காட்டுல இருந்தான்ல அப்பயே பேசாம அங்கேயும் சண்டை கூட வர மாட்டேன்னு உட்கார முடியால இது வாங்க கூட சாமியார போறேன் இது சேட்டை இல்லையா அதனால என்ன பண்றாரு கூடாதுன்றாரு உனக்கும் பெரும்பாலான மக்களுக்கும் இல்லறமே நல்லறம் சந்நியாசம் கூடாதுங்கிறார் இல்லற தலைவர் தன் உருவாக்க முடியும் உலகத்தை நல்வழிப்படுத்த முடியும் மற்றவர்களுக்கு துணை புற முடியும் துணை புரிய முடியும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய முழுவதற்கும் நல்லாற்றி நின்ற துணை துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணைங்கிறது இல்வாழ்வன் நடக்காது இயக்கமே நின்று போயிரு அதனால என்ன சொல்றாரு இல்லறமே நல்லறம் அது மட்டுமல்ல குழந்தைகளை வழி நடத்துறது அவர்களை கொண்டு வரவில்லை இல்லறம் அம்மா அப்பாவை பார்த்தும் குழந்தை வரும் பெரியவங்களை பார்த்து அடுத்தவங்க வருவாங்க சொல்றாரு லோகசங்கர் தலைப்புல சொல்றாரு நீ எப்படியோ அப்படித்தான் சந்ததிங்கிறார் எல்லாரும் வருவாங்க அதனால கவனமா நடக்குங்கிறார் கவனமா நடக்கணும் அப்பா கவனமா நடக்கும் வாத்தியார் கவனமா நடக்கணும் ராமேஸ்வரத்துல ஒருத்தர் பிராமணர் ஒருத்தர் போய் இந்த கமண்டலம் எல்லாம் பூஜை பண்ண போனார்தான் குளிக்கிறதுக்கு கூட்டமா இந்த கமண்டலத்தை எப்படி வச்சிட்டு குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கடல் கரையில தோண்டி அதை உள்ள போச்சு வச்சுட்டு வெள்ளிக்க வண்டலாம் அதை திருப்பி வந்திட்டு அடையாளத்துக்கு வச்சுட்டு போனாரான் இவர் என்ன பார்த்துட்டேன் குளிச்சுட்டு திருப்பி நல்லா வந்து மந்திரங்க வந்து பார்த்தா கடல்கரை கூட சிவலிங்கமா இருக்கான் என்ன பண்ணிருக்காங்க ஐயர் வந்து சிவலிங்கம் வச்சுட்டு குளிக்கிறாரு அப்ப சிவலிங்கம் பிடிச்சு வச்சு குளிச்சு நல்ல எல்லாரும் சிவலிங்கம் பிடிச்சு வச்சு குளிக்க போயிட்டான் சிவலிங்கம் பிடிக்க போய் வெள்ளிக்கமண்டெல்லாம் போச்சுன்னாராம் காரணம் என்னன்னா அவர் ஒரு பிராமணர் ஒரு அவர் எப்படி பண்றாரோ அதை பார்த்து நான் எண்ண வருது இது சமுதாயம் அமைப்பு அதனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் வழி வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆகவே இல்லறந்த நல்லது அப்படி வழி சொல்றார் ஞானத்துக்கு சன்னியாசமோ திரவரமோ முக்கியமில்லை அது ஒரு வாழ்க்கை முறை எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம் ஜனகர் வந்து ராஜா ஜனக மகாராஜா பெரிய ராஜா அவர் யார் அடையலையா யாத்மீ வைகர் உபனிஷத்து அவருடைய தான் அவருக்கு ரெண்டு மனைவி பெரிய கடைசியில் காட்டி போறாரு அவர் ஒரு முறையா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போறாரு அவர் இல்லாத இருந்து தான் அதனால ஞானத்துக்கும் இந்த சன்னியாசம் இல்லறது சம்பந்தம் இல்லை நாம எப்படி வாழ்றோமோ எப்படி அந்த வாழ்றத முறையா வாழ்ந்தா ஞானம் கிடைச்சிடும் தூங்குறதுக்கு பெட்ரூம் ஏசி இதெல்லாம் வேணும் தான் சொல்லல சில பேர் கட்டாந்த எப்படி தூங்குற தூக்கம்தான் நம்மளுக்கு முக்கியம் எங்க படுத்தா என்ன கட்டாந்த படிச்சு தூக்கம் வந்தாலும் ஒண்ணுதான் ஏசு ரூமல தூக்க உராட்டி சிரமம் இது மருந்து தூக்க உராட்டம் கஷ்டம் அந்த ஞானத்துக்கு ரெண்டு வாழ்க்கையில் எவ்வளவு நாள் எப்படி இருக்குங்கிறதே முக்கியம் ஞானம்தான் முக்கியம்ங்கிற பிறகு தியானத்தை பத்தி கொஞ்சம் சொல்ற நீ கொஞ்சம் தியானம் எல்லாம் பண்ணி பழகிக்க அப்படி பண்ணுன்னா மனசெல்லாம் கொஞ்சம் அமைதியாகும் காரியங்களை நல்லா பண்ணுவேன் காரியம் நல்லா பண்ணாதான் தியானம் வரும் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையில பத்து நிமிஷம் தியானம் பண்ணணும்னா இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் வாழ்க்கை முறையா இருந்தா பத்து நிமிஷம் தியானம் நல்லா இருக்கும் நீ பத்து நிமிஷம் தியானம் நல்லா பண்ணிட்டீன்னா அந்த இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் முறையா பண்ணுவ முதல்ல உடல் ஆரோக்கியம் தானே கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்து எக்ஸைஸ் செய்ய முடியும் எக்ஸைஸ்னா நல்ல ஆரோக்கியம் உண்டு வாழ்க்கைய முறைப்படுத்தினு தியானம் கைகூடும் தியானம் கைகூட வாழ்க்கையை முறையாக இருக்கும் இது வெளியே செய்கிற சாதனை பிறகு உட்காந்து கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கிறார் தியானயோகம் மாறவத்தியத்தில் சொல்கிறார் இது பகிரங்க சாதனை அது அந்தரங்க சாதனைங்கிறார் உட்காந்து ஜபமோ தியானமோ பண்ணும்போது தனிமேதை பண்ணி பழைய வீட்டில் தனியாக ரூம் இல்லையே எங்கே போய் தியானம் பண்ணுறது டிவி இல்லாத ரொம்ப தனிமை ரொம்ப தான் எங்க டிவி இருக்கு எல்லாரும் உட்காந்துருவாங்க டிவி இல்லாத ரொம்ப உட்காந்துக்கலாம் ஒண்ணு இல்லைன்னா எல்லாரும் பண்ணிடலாம் அதுவும் தனிமை தான் இப்படி அந்தரங்க சாதனை பகிரங்க சாதனை சொல்லி தியானமும் பண்ணணுங்கிறார் இந்த கர்மயோக வாழ்க்கை முறை வாழ்ந்தால் தியானம் கைகூடும் நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை முறையாக அமைத்துக்கொண்டா தியானம் அருமையா கைகூடும் அதனால தினசரி கர்மயோகத்தை செஞ்சா தியானம் நல்லா பண்ணலாம் தியானம் நல்லா பண்ணிட்டு பண்ணினா கர்மயோகத்தை நல்லா செய்யலாம் இது ரெண்டும் பயன்படும் அப்படிங்கிறார் இந்த தனியா உட்கார்ந்து சேரல இடம் இருக்கு காலம் இருக்கு உட்கார ஆசனம் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்து உட்கார்ந்து தியானம் பண்ணணும் இது முதல் ஆறு அத்தியாயம் முதல் ஆறு அத்தியாயத்துல சிஷியனா மாறுறான் குருட்ட சரணடைகிறான் பிறகு கர்மயோகத்தை பத்தி சொல்றாரு கர்மியோகத்தை செய்ய முயற்சி கட்டாயம் வேணுங்கிறதையும் சொல்றாரு நாம் யாருங்கிறதையும் சொல்றாரு ஜீவனத்தை ஆத்ம தத்துவம் அழியாதுங்கிறத சொல்லி முதல் ஆறு அத்தியாயத்தை முடிக்கிறார் பிறகு இரண்டாவது ஆறு அத்தியாயத்தில் கடவுள் தத்துவம் கடவுள் அனுகிரகம் பக்தியோகம் இல்ல ஒரு டாபிக் மட்டும் இப்ப பாத்துருவோம் ஜீவன்னா உடல் கடவுள்னா யாரு இருக்காரா இல்லையா கடவுள் இருக்காரா இல்லையா முதல்ல ஒரு கேள்வி இருந்தா எங்க இருக்காரு தூணிலும் இருப்பார் திரும்பலும் இருப்பார்னு சொல்லுவான் எங்கும் இருப்பார் ஆனா என்கிட்ட இருக்காருன்னு ஒத்துக்க மாட்டோம் எங்கும் இருப்பார் நம்மளுக்குள்ள இருக்காரா இல்லையா ஒத்துக்கிறது இல்லை உலகம் அனைத்திலும் உள்ள மனைத்திலும் உடல் அனைத்திலும் உறைந்திருப்பவர் அந்த இறைவன் இதெல்லாம் மறந்துடுறான் நம்ம நம்மகிட்ட ரெண்டு தத்துவம் இருக்கு உயிர் தத்துவம் உடல் தத்துவம் அது போல இந்த அண்ட சராசரம் அனைத்தும் உணர்வு தத்துவம் பிரம்ம தத்துவமும் ஜட தத்துவமும் இருக்கு அதை பராப்பிரகிருதி அபரா பிரகிருங்கிறார் பிரம்மன் மாயைன்னு சொல்றார் இது ரெண்டும் சேர்ந்தது தான் கடவுள் ஈஸ்வரன் விஷ்ணு எதுனாலும் வச்சுக்கலாம் பொதுவாக கடவுள் ஈஸ்வரன் பொதுவா சொல்றது உண்டு அதில் அழியாத தத்துவம் பிரம்மன் அழிகின்ற தத்துவம் மாறுகின்ற தத்துவம் மாயை சிவனும் சக்தி மாதிரி ரெண்டு தத்துவம் சேர்ந்ததும் இருக்கு இதுல இந்த படைப்பெல்லாம் அவருடைய தான் படைத்தவரும் அவர் தான் படைப்பும் அவரே படைத்தவரும் அவரே பாட்டும் நானே பாவமும் நானே இந்த காளி சிவன் மேல நடனமாறுறது மாதிரி ஒரு இது பார்த்துருக்கீங்களா ஒரு படம் அந்த காலத்துல இப்போ போடுறதில்லை யாரும் காலி வந்து சிவன் படுத்துக்கிட்டப்ப இருந்தால நடனமாட்டது மாதிரி இருக்கும் ஒரு சிவபக்தர் சிவபக்தர் சக்தி தானே ஆடுதுன்னு பேசாம இருக்க வேண்டிய அவருக்க தாங்க முடியல சித்தவனத்திட்ட போய் கேட்டாராம் அது மாதிரி படுக்க வச்சு அது மேல காளி நடப்பு இல்லையா மாதிரியா இருக்கா சரி ஒண்ணு செய்யலாம் இப்ப சிவன் இல்லாத அடையாத காமி அங்க போய் காலி ஆட சிவன் இல்லாத இடத்த சொல்லு அங்க போய் அப்ப என்னாச்சு இதனுடைய தத்துவம் சிவன் ஆதாரமா இருக்காது மாயை ஆதாரமா வச்சுக்கிட்டு செயல்படுது அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுக்கு சொல்லப்பட்டது இதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு இந்த கீதையில் ரொம்ப ஷட்டில் பாயிண்ட்டு புரிஞ்சா பாருங்க புரியாட்டி விட்டுருங்க கடவுள் சொல்றாரு பகவான் என்னிடத்தில் உலகம் இருக்கிறது முதல்ல சொல்றாரு உலகத்தில் நான் இல்லைங்கிறார் எல்லாமே இறைவன் இருக்கார் சொல்லி போட்டு பிற உலகத்தில் நான் இல்லை அப்புறம் என்கிட்ட உலகமும் இல்லை ஏதாவது புரியுதா என்னிடத்தில் உலகம் இருக்கு உலகத்திடத்தில் நான் இல்லை அப்புறம் என்னிடத்தில் உலகமும் இல்லைங்கிறார் உதாரணம் சொல்றேன் நகைகள் இருக்கிறது உண்மை நகைகள் நகைகள் இருக்கிறது நகை தங்கத்தை சார்ந்து நகை இருக்கிறது இரண்டாவது என்னிடத்தில் உலகம் இருக்கிறது என்னை சார்ந்துதான் உலகம் இருக்கிறது சொல்றார் தங்கத்தை சார்ந்து நகை இருக்கிறது மாதிரி ரெண்டாவது வார்த்தை உலகம் உலகத்திடம் நான் இல்லைங்கிறது தங்கம் சொல்றது நகையில நான் இல்லைங்கிறது உண்மையிலே நகையில தங்கம் இல்லாமல் இருக்கு அது மீனிங் என்னன்னா நகையை சார்ந்த நான் இல்லை நகை இல்லாவிட்டோம் நான் இருப்பேன் நகை அழிச்சுட்டா தங்கம் போயிடுமா இப்ப ஒரு மோகரம் இருக்கு மோகரத்தை வச்சா மோகரம் போயிடும் தங்கம் போகுமா போகாது அப்ப நகையை சார்ந்து தங்கம் இல்லை உலகத்தை சார்ந்து பகவான் இல்லை உலகம் இல்லாவிட்டாலும் பகவான் இருப்பார் புரியுதா அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றார் பகவான் பிறகு அதெல்லாம் ஓகே முதல் என்னிடத்தில் உலகம் இருக்கிறது என்னை சார்ந்து உலகம் இருக்கிறது இப்ப என்னிடத்தில் உலகமும் இல்லைங்கிறது இதனுடைய பொருள் என்னன்னா இந்த உலகம் என்பது உண்மையில் இல்லை நகை என்பது தங்கத்தில் உண்மையில் இல்லை ஒரு நாமம் ஒரு ரூபம் உருவாகி இருக்கிறது அவ்வளவுதான் அந்த நாம ரூபம் போனாலும் போயிடும் அது இருந்தாலும் இல்லாததுக்கு சமம் அது மாதிரி உலகம் என்னிடத்து உலகம் தோத்திரமாக இருக்கிறது உண்மையில் இல்லை இது புரிஞ்சா தத்துவம் புரியல இது ராஜவித்யா ராஜகுகியம் போறதை சொல்றார் இது எப்படின்னா இருக்கையிலேயே பெரிய வித்தம் இது அதே தத்துவம் தான் இருக்கு பெரிய ரகசியம் இதுதானா அது ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ராஜா வனத்துல போய் கிளியை கொண்டு வந்து ஒரு தங்க கூண்டில் அடைச்சு வச்சு அழகா சாப்பாடுலாம் போட்டுட்டு இருந்தாரான் திருப்பி வரும் வேட்டை போக போண்டி என்று அவர் சொன்னாரான் கிளீத்த நீ வந்து உன்னை அங்கிருந்து பிடிச்சிருந்து வச்சிருக்கேன் அங்க இருக்க கிளியெல்லாம் இருக்கு நீ ஏதாவது சொல்றவங்கன்னா சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்றேன்னாரான் நான் தங்க கூண்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி விட்டுருக்கின்ற கிளி போயிருக்காரு அங்க கிளியை பார்த்துருக்காரு இந்த மாதிரி உங்க அவங்க கூட இருந்து அங்கே வச்சிருக்கிறேன்னு சொன்னி என்ன சொல்லிச்சுன்னு கேட்குறாங்க தங்க பூண்டுக்குள்ளே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிச்சுன்னு இருக்காரு அந்த கிளி உடனே செத்து போச்சு இந்த வார்த்தை கேட்ட கிளி செத்து போச்சு ஒன்று புரியளவு இருக்கு என்னடா செத்து போச்சுன்ட்டு வந்துட்டார் எதோ சொன்னீங்களா சொன்னேன்ப்பா சொன்னோன்னா செத்து போச்சு அப்படின்னு இருக்காரு உடனே உடனே செத்து போச்சு எது பூண்டுக்குள்ளே இருக்க கிளி ஏன்னா அதை சொன்னா அது செத்து போச்சு எதை சொன்னால் இது செத்து போச்சு அப்படின்னு கூனில் கிளி எடுத்திருக்காரு எடுத்து பார்த்துருக்காரு அப்படியே வச்சு பறந்து விடுப்பிச்சு இது ஒரு செய்தியை சொல்லி விட்டுருக்கு அது ஒரு செய்தியை சொல்லி விட்டுருக்கு தங்கப்பூண்டுக்குள்ள அடைபட்டு கிடைக்கனு சொல்லி விட்டுருக்கு அது செத்தது மாதிரி நடின்னு சொல்லி விட்டுருக்கு இத கொண்டு போனவருக்கு இது ரகசியம் புரியல அது மாதிரி இந்த கீத எல்லா தத்துவம் எல்லா இருக்கு ரகசியமா இருக்கு கேட்க கேட்க புரியும் இதெல்லாம் செட்டில் பாயிண்ட் புரிஞ்சா பாருங்க இல்லாட்டி விட்டுலாம் என்ன அதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா இது புரியல் என்ன சொல்றாரு இதெல்லாம் விட்டுருப்பா தத்துவம் புரியலையா இந்த உலகத்துல எல்லாம் சிறந்ததெல்லாம் நான்தேங்கிறேன் கங்கையும் நானே மாதங்களில் மார்கழிங்கிறாரு பங்கு மாஸ்தா சொல்ல வெக்கையா இருக்கு நல்லதெல்லாம் நானும் சொல்லிடுறார் உண்ட திறமை இருக்கு அது நான் தான் நான் எல்லாம் நல்லதை பூரா சொல்லிட்டு வர்றார் பகவான் விதிருதி யோகம் அவருடைய மகிமையெல்லாம் சொல்லி எல்லாம் நானும் இப்ப என்னைய வந்து நல்லதெல்லாம் என்ன ஆப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு இவன் என்ன பண்றான் சரின்னு சொல்லிட்டு பார்க்கறான் அது பரவாயில்ல நல்ல இதெல்லாம் சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டார் கடவுள் இவன் பேசாமல் இருக்க வேண்டிய நீங்கள் வாயில சொன்னீங்க கொஞ்சம் டிவியில் போட்டு காமிங்குறான் வானொலியில் சொல்லிட்டீங்க கொஞ்சம் நேரடியாக ஒளிபரப்புங்களேன் நேர காமிங்களேன் அப்படின்னு சொன்னோன்னா விசுவரூபத்தை காமிக்கிறத கேட்குறான் இந்த செய்தியை கேட்ட பிரச்சனையில் செய்தியா சொன்னான் நேரடியாக ஒளினா சரியா சிக்கல் இருக்கு அங்கே தப்பு நடக்குன்னு தெரிஞ்சு போகும் இந்த முதல்வன் சினிமா படம் பார்த்தீங்களா பேட்டி ஆம்பா டிவியில வாகன பிரச்சனை வந்திருக்காரு டிவியில இருந்து அந்த ஊரில் தெரிஞ்சு போயிடும் கேட்ட உடனே என்ன பண்றாரு விஸ்வரூபத்தை காமிக்கிறார் காமிச்ச உடனே என்ன பண்றான் காமிக்கிறார் உலகம் சூரியன் சந்திரன் இந்த உயிர்கள்லாம் ஏன் காமிக்கிறார் அப்படியே பிரமிச்சு போறான் நண்பனால நினைச்சேன் இவ்வளவு ஆர்த்தல் சூரியன் இருக்கு நட்சத்திரங்கள் இவனுக்குள்ள இவ்வளவு தோற்றமான நேரம் பார்க்கிறான் பார்த்தவுடன் அப்படியே அசந்து போய் ஆச்சரியப்பட்டு நிக்கிறான் இது ஒன்னு இவர் வழி பண்றேன்னு என்ன பண்றாரு டக்குன்னு மாத்துறாரு சீன சுனாமிய காமிச்சிடறாரு பூகமத்தை காமிச்சிடறாரு அத்தனை பேருக்கு அழி காமிக்கிறார் அரண்டு போறான் புற செத்து உள்ள வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்கான் பீஸ்மர் பல் எடுக்கல கிடக்காராம் கர்ணஓட பக்கம் எடுக்கல கிடக்காராம் அவ்வளவு பார்த்தவரான் இவ்வளவு ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன் இவ்வளவு மோசமானவரா இருக்காரு அப்படின்னு பயப்படுறான் மோசமான நினைக்கிறார் சொல்லுவாள் நல்லவர் சொல்லுவான் ஒரு படத்துல அது மாதிரி நல்லவர் நினைச்சான் இத்தனாலையும் பண்ற இவரு தான இவரும் நண்பன் நினைச்சேன் மைத்துடன் நினைச்சேன் இப்படிப்பட்டவர் இவ்வளவும் பாக்குறாரு காமிச்ச உடனே அறந்த ஆச்சரியம் பயந்து நடுங்கிறான் நடுங்க என்ன பண்றான் போதும் சாமி அவனை என்னமோ நினைச்சேன் பழைய உருவத்தை காமிங்கன்னு சொல்லி பக்தியோட சரணான் பழைய உருவத்தை அவர் காமிக்கிறார் இதுல என்னன்னா நல்லதும் நானே கெட்டதும் நானே எல்லாம் நான்தேங்கிற இப்படி பாருங்கிற இதெல்லாம் பார்த்த உடனே என்னாச்சு திருப்பி பக்தி வந்துட்டு சாந்தமான ரூபத்தை காமிச்சிடறாரு சொல்றாரு உனக்கு மட்டும்தான் காமிச்சேன் வேற யாருமே காமிக்கிற அப்படிங்கிற உனக்கு மட்டும்தான் காமிச்சேன் வேற யாருக்கும் காமி அங்க கூட பாருங்க அந்த கண்ண இருக்கான கொஞ்சம் கபட கண்ணன் சஞ்சயுன் பொறுத்தன்னு காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க அதை சொல்லலை அவரு எங்கள் ஊரில் ஒருத்தர் சொல்வாரு ஒரு பெரியவர் பக்தியை சொல்றது இந்த கண்ணை இருக்கானேப்பா பெரிய கலவாணிப்பாயப்பா அவன் பண்றதெல்லாம் பார்த்தா அவன் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாதுப்பா இப்படி சொல்றாரு உண்மையிலே கிருஷ்ணனுடைய படைப்பு இருக்கு பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணுறாரு எதுக்கு பண்ணுறாருன்னு புரியா இருக்கு ஆனால் அற்புதமா இருக்கும் எதே கொடுத்துருக்காரு எதுக்கு மேலே கொடுக்கணுமா அப்படிப்பட்ட அந்த பகவான் நல்லதும் அவரே கெட்டதும் அவரே விஸ்வ ரூபமும் அவரேன்னு சொல்லி அவர் என்ன பண்ற முதல்ல தத்துவ ரீதியா சொல்றார் நானேங்கிறார் தோற்றமும் நானேங்கிறார் பிறகு அழிவும் நானே எல்லாம் நான் சொல்லி ரூபத்தை காமிச்சு முடிக்கிறாரு முடிச்சிட்டு என்ன பண்ண போறாரு திருப்பி என்கிட்ட எப்படி பத்தி செலுத்தும் சொல்ல போறாரு அடுத்து நம்ம அந்த இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் சுயமுயற்சி ஆத்ம தத்துவம் கர்மயோகம் பார்த்து முடித்து கடவுள் தத்துவத்தை பார்த்து முடித்தோம் கடவுள் ஆதாரமாக பிரம்ம தத்துவமாக உணர்வு ரூபமாகவும் இருக்கின்றார் ஜட ரூபமாக இந்த உலகமாகவும் இருக்கின்றார் நல்லதும் அவரே கெட்டதும் அவரே அதெல்லாம் விபூதியை சொன்னார் பிறகு அவருடைய விஷர சொன்னார் இதெல்லாம் அவர் பிறகு கடவுளுடைய அனுகிரகம் நாம நம்மளுடைய அனைத்து துயரங்களுக்கும் இனி ஒரு காரணம் இருக்கு உலகை படைத்தவர் பகவான் படைக்கப்பட்ட பொருளும் அவரை நம்ம என்ன ஒரு பெரிய தப்பு பண்றோம்னா அவர் படைத்த பொருளை பெறுவதற்காக அவரை வழிபடுறோம் அந்த படைத்தவரை விட்டு விடுறான் சும்மா ஒரு அவரும் ஒரு கருவி இந்த நம்ம ஒரு வேலை செய்யறது மாதிரி அவரும் ஒரு கருவியா வச்சு அவரை பற்றாமல் அவர் படைத்ததை மட்டும் பற்றி கொண்டு எல்லாம் இருக்கோம் கூட ஒன்னு சொல்லல பகவான் என்ன உலகத்துல வாழணும் அவர் படைச்ச இல்ல நம்மளும் அவர் படைச்ச பொருள் தான் உலகமும் அவர் படைச்ச பொருள் தான் அப்ப அதை அனுபவிச்சு அதுலவே இருந்து வாழணும் ஆனால் அவரை பற்றி அவர் படைத்ததை பயன்படுத்தினால் துயரம் இல்லாமல் வாழலாம் இந்த ஹரித்வார் போனீங்கன்னா கங்கையில பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளம் கங்கை சீரி அந்த இடத்துல இருக்கும் ஆனா குளிக்கலாங்க பயம் இல்லாமல் குளிக்கணும் என்ன பண்றது அங்க செயின் போட்டிருப்பான் கம்பி போட்டிருப்பான் உலகில் வாழ்ந்தால் கஷ்டத்துல இருந்து நீங்கலாம் அப்படி அனுகிரகத்தோட பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா ஏன் கருடா சௌக்கியமான்னு கேட்டுச்சது உட்கார்ந்துருக்க இடம் எங்க பரமசிவன் கழுத்துல நாம கிருஷ்ணர் பாவத்துல உட்காந்துட்டோம்னா பயமே கிடையாது நாம நினைக்கணும் அப்படி நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளுக்கு ஊர்ல வந்து ஒரு பெரியவர் தெரிஞ்சு நமக்கு அவர் இருக்காரு தைரியம் இருக்கா இல்லையா ஒரு வார்டு மெம்பர் நம்ம பக்கத்துல இருந்தா சொந்தக்காரர் இருந்தா தைரியம் பிரசிடன்ட் இருந்து அதை தைரியம் மினிஸ்டர் தெய்வத்து பக்கத்துல இருந்து அதோட தைரியம் சிஎம் நம்ம கூட இருந்தா அதோட தைரியம் வரும் பிரைம் மினிஸ்டர் இருந்து அதோட கூட வரும் இந்திரனே கூட இருந்து வர வரும் இந்திரண்டுக்கு மேல பகவானே கூட இருந்தா தைரியம் வரணுமோ வரக்கூடாது இருக்காரா இல்லையா இருக்காரு நினைக்கிறது இல்லை இருக்காரு நம்புறதில்ல பக்கத்திலே இருக்காரு கூடயே இருக்காரு அவர் பிடிக்கிறது இல்லை ஆழமா அவர் எனக்கு செய்வார் அவர் கட்டாயம் எனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு பிசுறு இல்லாம ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்பினீங்கன்னா என்ன ஒன்னா பண்ணி அவரால் பண்ண முடியாத எல்லாம் இருக்கா கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு அவர் கேட்டாங்களாம் ஊசி துவாரத்துக்கு ஒட்ட அதை நொளைச்சு நொச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னார் அது எப்படி முடியும்னா அவர் பண்ணுவார்ப்பா அவரால் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது அவரை சரணடைய வேண்டும் வால்மீகி பொல்லக்காரன் பொல்லக்கார ராமநாமத்தை சொல்லிட்டு ராமாயணத்தை எழுதுற பாக்கியம் கிடைச்சிச்சு அவருக்கு அனுகிரகம் பண்ணவர் அருணகிரி அவருக்கு அனுகிரகம் அவளுக்கு பண்ண மாட்டாரு அபிராமிப்பட்ட அமாவாசை பௌர்ணமிய காட்டுறாரு நடக்க யாரியமா நாம என்ன நினைக்கிறோம்னா கஷ்டம் வருது சில நேரம் நான் பிரார்த்தனை பண்ண நடக்கல நடக்கல நடக்கல கொஞ்சம் பிரார்த்தனை வலுவாருந்த லேட்டா நடத்தி காமிப்பேன் ஆனா பிரார்த்தனையில ஒரு பிசுடு இருக்கக்கூடாது ஆழமா நம்பி உறுதியா பண்ண ஏதோ காரணத்துல லேட் பண்றாங்க நினைச்சுக்க நம்ம செய்ய மாட்டாருங்கிற என்ன வரக்கூடாது அவரால் முடியாது எளிமே இல்லையே பிறகளுக்கு அவர் முடியாது அப்ப அவரை பற்ற வேண்டும் அவரை சரணாகதி அடைஞ்சான் அதனால அவன் மட்டும்தான் தப்பிச்சான் பகவானிடம் நாம் சரணாகதி அடைய வேண்டும் அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் அவரை பற்ற வேண்டும் அவருடைய அனுகிரகம் இருந்தால் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை கருடனை பார்த்து பாம்பு கேட்ட மாதிரி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நினைச்சுக்கலாம் என்ன நீங்க உண்மையிலேயே கடவுள் அனுகிரா வச்சிருச்சு வெளியே எல்லாரும் மதிப்பீங்க பிரைம் மினிஸ்டர் வந்தா நம்ம அதெல்லாம் பணிவோட இருக்கணும் கலெக்டர் வந்தா கலெக்டர் பனிவோட இருக்கணும் ஆள் மனசுல அதெல்லாம் வராது கடவுள் அவங்கிட்ட நல்லா நடந்துக்கிறோம் வெளியே நடந்துக்கிறோம் ஆள் மனசுல தாழ்வு மனப்பமே வராது இந்த பக்தி இருந்துச்சுன்னா அதுக்காக பணிஞ்சு போகக்கூடாது நல்லா பணிவோம் நல்லா பணிஞ்சு நடப்போம் நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாரேங்கிற புத்தியே வராது இது பகவானுடைய அனுகிரகம் உறுதியா கிடைக்கும் அனுபவிச்சா தெரியும் சில விஷயங்கள்ல நிறைய பேருக்கு உண்டு அதனால பகவான்கிட்ட அப்படியே அனுகிரகத்தை பெற வேண்டும் அதற்கு பக்தியை சொல்லுகின்றார் பகவான் பக்தியோகம் கடவுள் தத்துவம் பார்த்துட்டோம் கடவுள் அனுகிரகம் அதற்கு பக்தி செய்ய வேண்டும் கடவுளை கும்புறவங்களை நாளா பிரிக்கிற நாஷ்டிகரை பத்தி பேசலை அவங்களும் கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க தெரியாம ஒழிஞ்சுக்கிட்டு மறைமு கும்பிடறாங்க உண்மையிலே யாரும் கடவுளை கடவுள்கிட்ட வந்து தெரிய முடியாது கடவுளை கும்பலேருந்து செமாதியில் போய் அவ்வளவு பூ மாலை எல்லாம் போட்டு அதுவும் அது மாதிரி தானே அவரை கடவுளா நினைக்கிறேன் போய் மாலை போடுறீங்க கல்லு அதை நினைக்கிறீங்க அதை கல்லு நினைக்க மாட்டேங்கிறீங்களே ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க வழிபட்டுக்கிட்டு இருக்க இல்லாம இல்லை இங்க என்ன சொல்றாருன்னா முதல்ல வழிபடுற கஷ்டம் இருக்கும்போது கஷ்டம் போன்னு வழிபடுவான் முதல் பக்தன் பிறகு கஷ்டம் போயாச்சு இழிக்கிறதுக்கு பாய் இருக்கு கொஞ்சம் மெத்த ஏசியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இன்பத்துக்காக வழிபடும் எனக்கு சுகம் பொருள் வேணும் சுகம் தரக்கூடியவைகள் அதிகமாக வேணும்னு வழிபடுது முதல்ல துன்பம் போக வேண்டும் இரண்டாவது இன்பம் பெற வேண்டும் இதுக்காக கடவுளை வழிபடுவோம் இது ரெண்டாவது மூன்றாவது கடவுளை அடைய வேண்டும் கடவுளை அறிய வேண்டும் அதாவது துன்பத்திற்காக வழிபடுபவன் இன்பம் வேண்டி வழிபடுபவன் அடைந்து வழிபடுபவன் நான்கு விதத்தில் பிரிக்கிறார் பிரிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த முதல் ரெண்டும் பயன் பக்தி துன்பம் போன இன்பம் கடவுளுக்காக கடவுளை அடைந்த பின் வழிபடுவது எதற்காக உலக பயனுக்காக வழிபடல கடவுளுக்காக வழிபடு பயன் பக்தி சகாம பக்தி நிஷ்காம பக்தின்னு சொல்லுவாங்க இந்த பக்தி ஒண்ணுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது ஜாதி வித்தியாசம் கிடையாது படிப்பு வித்தியாசம் கிடையாது யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வழிபடலாம் நாயன்மார்கள் நாலு பேர் பாருங்க பிரம்மந்தர் குழந்தை மாணிக்க வாசகர் இடைப்பட்ட வயசு சுந்தர இள வயசு அப்பர் வயசானவர் நாகவர் நாலு வயசுல இருக்காங்க கண்ணப்பர் என்ன படிச்சாரு மாணிக்க வாசையர் வந்து பெரிய படிப்பு மந்திரியா இருந்தவர் அவர் படிக்கிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் மாட்பன் அப்ப இந்த கண்ணப்பரை அவர் படிச்ச புகழ் திருமணங்க யாரு தேடிக்கிட்டு இருக்காரு படிப்பு ஜாதி ஒன்னும் எப்ப வேணாலும் அன்புதான் முக்கியம் யாரு வேணாலும் பக்தி வயலாம் குழந்தையிலும் பக்தி செலுத்தலாம் சில பேர் சொல்வாங்க எதுக்கு இப்போ கீத போற வயசா ஆகிப்பச்சு உண்மையிலே இள படிக்க வேண்டியது கீத இள வயசுல அந்த வாழ்க்கையை அழகா கொண்டு போவோம் நம்ம அது மாதிரி பக்திக்கு ஆண்டவன் மீது நம்பிக்கையும் அன்பும் தான் முக்கியம் பகவான் சொல்றார் இந்த படிய யார் உயர்ந்த பக்தன்னா தத்துவத்தை புரிஞ்சு கடவுளும் நானும் ஒன்று என்று உணர்ந்த நிர்பண பக்தி ஞான பக்தி இதுதான் ரொம்ப ஹையஸ்டுங்கிறார் அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாரு இதெல்லாம் ஞானி அடைகிற பக்தி இது யாருக்காவது முடியுமா அதெல்லாம் கடவுள் நானும் ஒன்றுன்னு எப்படி நினைக்கிறது அதெல்லாம் முடியாது அப்படியெல்லாம் பக்தி செலுத்த முடியாது எல்லாம் ரொம்ப நாள் இருக்கு பாத்துக்கிறோம்னா சரி விட்டு நான் அதுக்கு அடுத்து ஒன்னு சொன்னேன் விஸ்வரூபம் எல்லாத்தையும் கடவுளாப்பாரு என்ன உலக அனைத்தையும் விஸ்வம் அனைத்தையும் கடவுளாப்பாரு அப்படின்னாரு அந்த பக்தி ஞான பக்தி செலுத்த முடியல என்ன இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் எது நடந்தால் கடவுள் செயல் நல்லது நடந்தால் கடவுள் செயல் கெட்டது நடந்தால் கடவுள் செயல் சூரியனும் அவரே சந்திரனும் அவரே மார்கழி மாசமும் அவர் பங்குனி மாசமும் அவர் அப்படி நினைக்கணும் இப்படி எல்லாவற்றையும் கடவுளாக பார்த்து பழகுங்கிற இது விஸ்வரூப பக்தி சொல்றதெல்லாம் கரெக்டு அம்மாவை கடவுளா பார்க்கலாம் மாமியாரை எப்படி பார்க்க முடியும் சிலவர் ஆண்கள் என்ன எங்களை சாரீங்கன்னு நினைச்சுறாங்க சில ஆண்கள் வந்து மாமியார கடவுளா பக்கம் அம்மாவை பார்க்க மாட்டாங்க ரெண்டு பக்கம் இருக்கு எல்லாம் சமபாவனையோடு கடவுளாக பார்த்தல் ஒரு சினிமா சுழிராஜன் படம் பழைய படம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா எல்லாத்தையும் சமமா பாப்பான் அம்மாவையும் விட்டுக் மாட்டான் மனைவி விட்டுக் மாட்டான் என்ன பண்ணுவான்னா இங்கிட்ட பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு மனைவி வந்து சினிமா போகன்னு சொன்னோம் அந்த காலத்துல இந்த கிராமத்துல அப்படியே நடந்து எல்லா மனைவியை கூட்டு போறது சினிமா படம் தான் அருமையான அவன் என்ன சொல்லுவான்னா நீ வந்து சினிமாவை போன எங்க அம்மா அப்படின்னு நான் உன்னை கூப்பிடுற நீ வரமாட்டேன்னு அடம்பிடி நான் திட்டுவேன் நீ வரவே முடியாது அனுப்பிச்சு விட்டுருவான் அதே மாதிரி கூப்பிடுவான் வரமா திட்டு என் மகன் கூப்பிடுற நீ போக மாட்டேன்னு ரெண்டு போட்டு போட்டு அனுப்பிச்சி விட்டுருவாப்புல வெளியே சந்தோஷம் வந்துருவான் ரெண்டும் சமாளிப்பான் பேலன்ஸ் பண்றது இப்படி எல்லாவற்றையும் இறைவனாக பார்த்து பழகுதல் விஸ்வரூப பக்தி ஞானபக்திக்கு அடுத்த ஸ்டேஜ் அதெல்லாம் என்னால முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தை சொல்லுங்க அப்படின்னா சகுன வழிபாடு உனக்கு எந்த கடவுளை பிடிக்குமா அந்த கடவுளை கும்பிடு விநாயகரை பிடிக்குமா குழக்கத்தை வச்சு நல்லா சாப்பிட்டு கும்பிடு கிருஷ்ணனை பிடிக்குமா வெண்ணையை சாப்பிடு நெய்யை சாப்பிடு மோதகத்தை வச்சு படைச்சு நல்லா சாப்பிட்டு கும்பிடு நம்ம பார்த்து கடவுள் விஷயத்துல அனுபவிக்கிறதுக்கு நிறைய வச்சிருக்காங்க எவனு கரும்பு கடவுள்வி சொல்றாரு சகுண பக்தி ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நாமத்தை சொல்லி என்னை வழிபடு ஞானபக்தி விஸ்வரூப பக்தி சகுன பக்தி இந்த சகுண பக்தியில் என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கவனமாக அதில் பார்க்கணும் ஏதாவது ஒரு கடவுளை பிடிச்சிக்கிட்டு எல்லா கடவுளையும் கும்பிடலாம் ஏதாவது ஒன்று ஜபம் பண்ணுறது தியானம் பண்ணுறது அப்படி எடுத்துகிட்டு பண்ணுற ஒருத்தர் முருக பக்தர் அந்த உபதேசம் கேட்டார் ஓம் சரவண பவாயை நம்ம உபதேசம் பண்ணிட்டார் ஒரு நாள் கழிச்சு இந்த மந்திரம் வேணாம் வேற மந்திரம் கொடுக்காங்க குரு ஏன்ப்பா எனக்கு சரவண பவன் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அது சொன்னால் அதை ஞாபகத்துக்கு வரல என்ன பண்றது அதனால வேற மந்திரம் கொடுமாரா இப்படியே இருக்கு அதாவது இந்த ஜபம் பண்ணி தியானம் பண்ணும் போது விவகாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லாட்டி வராது ஒரு சாமி சொல்றாரு கட்டட வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு தைப்பொங்கல் பாருங்க தைப்பொங்கல் ஆடிப்பெருக்கு தைப்பொங்கல் சூரிய வழிபாடு மாட்டுப்பொங்கல் மிருகங்கள் எல்லாம் நம்ம கும்பிடுறோம் ஆடி அன்னைக்கு கடற்க நதிக்கு எல்லாம் பூஜை பண்றோம் இயற்கை விஸ்வரூபத்தை வழிபடுறோம் தனிப்பட்ட ரூபத்தையும் நம்ம வழிபடுறோம் ஒவ்வொருத்தரும் பாருங்க குலதெய்வ வழிபாடு அது அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வழிபடுறது இன்னும் இருக்கு பாருங்க நம்மளுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலையும் இந்த முத்தாயமன் திருவிழான் கிராமத்தில் நடத்துவாங்க அதுக்கு நோக்க என்ன உருவம் அருவம் ரெண்டு சேர்ந்தது அதுல விசூரமும் கலந்துருக்கும் தத்துவத்தை உணர்த்துறதும் எல்லாமே வச்சு நல்லா கும்பிடுவோம் பூஜை எல்லாம் போய் தண்ணியில் போட்டு ஏன்னா சமஸ்டியில கலத்துறா உருவத்தை அருவ மாயிக்கிறோம் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது கடைசியில அந்த நிலைக்கும் போகணும் இது ரெண்டுலயுமே இருக்கும் பாத்தீங்கன்னா இப்படி நம்முடைய வழிபாடே பாத்தீங்கன்னா உருவம் அருவம் நம்மளுடைய மன இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவ தகுந்த மாதிரி ஒரு வழிபாடு எந்த மதத்திலையும் கிடையாது விரும்புறாங்க ஒரு வீட்டுல ஒரு அம்மா என்ன பண்ண குழந்தைக்கு சாதத்தை பெசஞ்சு கொடுக்கும் பாலை கொடுக்கும் அடுத்து கொஞ்சவங்களுக்கு நல்லா கொடுக்கும் நல்ல இளைஞனுக்கு நம்ம கடுமையான உணவு கொடுக்கலாம் அவன் என்ன பக்குவமோ அப்படி கொடுக்கும் அது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட குணங்கள் அதுக்கு தகுந்த வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம இந்த குரு வழிபாட்டிலேயே வச்சிருக்காங்க எனக்கு அதுவும் பண்ண முடியாது சாமிய கும்பிட மாட்டேன் கோயிலுக்கும் போக மாட்டேன் ஒரு நாமத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது கர்மயோகம் சொன்ன இல்லை உன் வேலையை செய்ய என்ன நினைச்சுக்கிடுச்சி அதுவும் பக்தி நம்ம என்ன நினைக்கிறோம் கடவுளை வழிபடுறது மட்டும்தான் பக்திங்கிற பகவான் சொல்றாரு பன்னெண்டாவது அத்தியாயத்துல கர்மயோகமும் பக்தி விஸ்வரம் பக்தி உருவாடும் பக்தி நீ செய்யற செயலை செஞ்சிக்கிட்டே என்னை நினச்சுக்கிட்டுப்போதுங்கிற எல்லாம் பகவான் நினைச்சுக்கிட்டு நீ எல்லாம் செய்யறீ அதை அப்படியே செய்யு தர்மமா செய்யு அப்படிங்கிறார் இந்த பாருக்கு கிருஷ்ணா உன்னையெல்லாம் நினைச்சுக்கிட்டு செய்ய முடியாது அதெல்லாம் எனக்கு வேலைக்காக அப்படின்னா சரி வேணாம் அதர்மம் காரியம் பண்ண அதுவும் நீ என்ன நினைஞ்ச கூட வேணாம்ப்பா தர்மமா காரியம் பண்ணு அதுவும் பக்திங்கிற கடைசி பக்தி தர்மமாக நம்மளுடைய செயலை கடவுளை நினைக்கிறதையோ நினைக்கிறையோ வாழ்வது அதற்கு அடுத்த ஸ்டேஜ் கர்மத்தை கர்ம யோகமாக செய்து கடவுள் எண்ணத்தோடு செயல் செய்வது இரண்டாவது படி அதற்கு அடுத்தபடி உருவ கடவுள் உருவத்தை தியானிப்பது அதற்கு அடுத்தபடி விஸ்வரூபம் அதற்கு அடுத்தபடி ஞானம் எரு சென்னைக்கு போனோம் திருச்சிக்கு போகிறது முதல் படின்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் தூரம் இருக்கு கடவுளை அடையிறதுக்கு சென்னையை அடையிறதுக்கு அடுத்தபடி கர்மயோக பக்தி கடவுளை நினச்சிக்கிட்டு செயல் செய்கிறது விழுப்புரம் போயாச்சு அது இருந்தும் கொஞ்சம் வரிக்கு போயிட்டோம் அதுக்கு பிறகு உருவ வழிபாடு திண்டிவனம் போயாச்சுன்னு வச்சுக்கோங்க பிறகு விஷ்ணு வழிபாடு செங்கல்பட்டு போயாச்சு ஞான வழிபாடு சென்னையே போயாச்சு அடைஞ்சாச்சு டிஸ்டன்ஸு ஆனால் கிளம்பியாச்சுன்னா போய் சேர்ந்துருவோம் அதனால நீ முதல்ல ஒரு வேலையை செய்யி தர்மமா செய்யும் பிற என்னை நினைச்சுக்கிட்டு செய்யு பிற ஏதாவது உருவத்தை வழிபடு பிற எல்லாத்தையும் கடவுளாப்பாரு பிற ஞானத்தட இப்படி ஐந்து படித்தரங்களில் பக்தியை பகவான் சொல்லுகின்றார் இதுல வந்து அந்த ஞான பக்தின்னு சொல்லுவாங்க அது வந்து நிஷ்காம பக்தி கடவுள் அடைஞ்சது கடவுளுக்காக இருந்துதான் பக்தி மித்ததனும் சகா பக்தியில வந்துடும் பிறகு கர்மயோகம் பக்தி தான் டாரு ஆண்டவனை வழிபடுவதும் பக்தின் டாரு ஆண்டவனுக்கு ஆலயம் அமைப்பதும் பக்தி தான் அடியவர்களுக்கு சேவை செய்தும் பக்தி தான் கடமையை செய்வதும் பக்தி இந்த பக்தியினால என்ன வரும்னா ஆணவம் ஒழியும் அகம்பாவம் ஒழியும் மனம் பக்குவம் அடையும் பெரிய நிலைக்கு போயிடல ராமகிருஷ்ணன் பரமேசர் வந்து காலி கொடுத்தல கமண்டல ஏந்தலை காட்டுக்கு போல காலியே கெஜின்னு கிடந்தார் உலகம் பூரா அவருக்கு அவர் தான் கடவுள் அந்த ஆசிரமத்துல கடவுளாவே ஆயிட்டார் வெறும் பக்தி பக்தியிலையும் நாம உயர்ந்த நிலையை அடைய முடியும் இந்த பக்தியில இன்னொன்னு சொல்ற எட்டாவது அத்தியாயத்துல அக்ஷர பிரம்மயோகம்னு இடையில ஒன்று வேற டாபிக் வருது ஒருவன் மரண தருவாயில் எதை நினைத்து கொண்டு அதுவாகவே ஆகிறான் சாம்போது கடவுளை நினைச்சுக்கிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் முடியாது நம்ம வாழ்க்கையில எதை அதிகமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதை சாம்போது வரும் அதனால பகவானவே நினைச்சு ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி பழகியாச்சுன்னா காந்தியை சூட் பண்ண உடனே கூட ராம் ராம் ராம் இறந்தார் ஏன்னா அந்த மந்திரம் சொல்லி சொல்லி பழகி போச்சு அதுல சொல்றாரு நீ தர்மப்படி வாழ்ந்து கடவுளை நினைக்காமல் தர்மப்படி கடமைகளை செய்து கொண்டு இறந்தால் சொர்க லோகம் முதலான லோகங்களுக்கு போவாய் என்னையே நினைத்து எனக்காகவே வாழ்ந்து என்னை அடையாமல் இருந்தால் பிரம்மலோகம் செல்வாய் பிரம்மலோகத்தில் உனக்கு நான் தத்துவத்தை உபதேசிப்பேன் அங்கு நீ ஞானத்தை அடைந்து பிறவா நிலையை அடைவாய் புண்ணியம் செய்தால் சொர்க்கத்திற்கு போய் மீண்டும் பிறப்பாய் சொர்க்கத்துக்கு நான் திரும்பி ஞானத்தை அடைவது ரெண்டே இடந்தேன் ஒண்ணு மனித பிறவி தேவர்களானால் மன ஞானம் அடைய முடியாது அரிது அரிது மானிடராய் பிரத்தல் அரிது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிறார் மனித பிறவியில மட்டும்தான் ஞானத்தடைஞ்சு மோட்சத்தை அடைய முடியும் தேவர்கள் கந்தாரவர்கள் பித்திருக்கள் எதுவும் அடைய முடியாது தேவர்களா போனாலும் திரும்பி பிறக்க புண்ணியம் தீர்ந்து போச்சா வந்துடணும் விஷா முடிஞ்சு வச்சா திரும்பி வரணும் அது மாதிரி அப்ப என்ன பண்றாரு சொன்னா இதெல்லாம் பண்ணி ஞானத்தை அடையும் இல்ல கடவுளை முயற்சி பண்ணி இறந்துட்டீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போய் அங்கோட ஞானத்தை உபதேசம் பண்ணுவாரான் அது ரெண்டு வழி அதுல சொல்றாரு அதனால என்னன்னா பிறக்கும் போதே நம்மளுக்கு ரெண்டு மனசு இருக்கான் ரெண்டு மனசு எம்தியா தான் பிறக்குமா பிறகு என்ன ஒரு மனசுல சின்ன சின்ன ஆசையா வரும் என்னது இந்த பொம்மை விளையாட்டு சாக்லேட் இதெல்லாம் வரும் இன்னொரு மனசு அப்படி எம்டையாவே இருக்கும் பிறகுல பணம் பதவி எல்லாம் குடிக்கிட்டே போகும் பிறகு கொஞ்சம் சிரமம் வரும்போது இந்த மனசுல சேச பக்தி வரும் ஒரு இதுல வரும் இது நூறு பெர்சென்ட் அங்க ஒரு இருக்கும் பிறகு என்ன பண்ணுனேன் இந்த நூற தொண்ணூத்தி ஒன்பது ஆக்கணும் எண்பத்தி தொண்ணூத்தி எட்டு ஆக்கணும் அதை கூட்டிக்கிட்டே போகணும் கடவுள் விஷயத்துல இப்படியே இது கூடும் அது இருக்கும் இப்படியே வந்து பேலன்ஸ் ஆகும் ஒரு இடத்துல கடவுள் பாதி உலகம் பாதிட்டு இருக்கான் இறுதிக்குள்ள இந்த தெராசு எம்டி ஆயிரணும் அந்த தராசு மேலே அப்படி போன மோட்சத்தை அடைந்து விடுவோம் அப்படிங்கிறார் கடவுள் தத்துவம் கடவுளின் அனுகிரகம் பக்தி பார்த்தாச்சு அடுத்த ஆறு அத்தியாயத்துல ஞான யோகம் பண்புகள் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இந்த மூணு சொல்றார் மூன்றாவது ஆறு அத்தியாயத்துல ஜீவனை சொன்னாரு கடவுளை சொன்னாரு ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை சொல்றார் கேத்திரம் உடல் உடலில் உரையும் ஆத்மா ரெண்டு தத்துவம் பார்த்தோம் கடவுள்னு போகும்போது உலகம் உலகில் உள்ள உணர்வு தத்துவம் பிரகிருதி புருஷன்னு சொல்லுவோம் இந்த கேத்திரம் சேத்ரக்கியம் சொல்லுவோம் கேத்திரமா இடம் சேத்ரக்கியனா அந்த கேத்திரத்தை அறிவாவட்டும் இங்கே நம்மகிட்ட ரெண்டு இருக்கு பிரபஞ்சம் முழுசு பார்த்தா ரெண்டா இருக்கு இதுல இருக்கிறது வெளியும் இருக்கு இந்த உடம்பு தான் உலகமா இருக்கு உலகமும் பஞ்சபூதம் உடம்பும் பஞ்சபூதம் பஞ்சபூதத்துன்னு வந்துச்சு திருப்பி என்ன இருக்குது மண்ணிலையோ தண்ணிலேயோ நெருப்புலேயே போயிடுது உள்ள இருக்க உணர்வு தத்துவமும் பகவானுடைய உணர்வு தத்துவம் ஒன்றுதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது உதாரணம் சொல்றேன் இதுதான் தத்துவம் அந்த ஜீவ தத்துவம் ஈஸ்வர தத்துவம் ஐக்கிய தத்துவ கஷ்டம் இல்லை இதுதான் மெயின் இதுக்கு இதை புரியதற்காக சொல்றதுதான் இப்ப எப்படின்னா நீர் இருக்கு கடல் இருக்கு அலைகள் இருக்கு நதி இருக்கு அரிவி இருக்கு கடல் முழுச என்ன இருக்கு நீர் தான் இருக்கு அலைகள் என்ன இருக்கு நீர் தான் இருக்கு சுனாமியெல்லாம் வந்தாலும் நீர் நீர்ங்கிறது பிரம்ம தத்துவம் ஆதார தத்துவம் இதுல இந்த ஆர்டிக் பெருங்கடல் அண்டார்டிக் பெருங்கடல் இதெல்லாம் பெருங்கடலாம் சிவன் விஷ்ணுன்னு வச்சுக்கோங்க வங்காள விரி கூட அரபிக்கடல் எல்லாம் தேவர்கள் வச்சுக்கோங்க அலைகள்லாம் ஜீவர்கள் வச்சுக்கோங்க ஆனா எல்லாருக்கும் எல்லாத்துலையும் என்ன இருக்கு தண்ணி கன்னியாமர்ல போய் மொனையில் நின்றுக்குங்க தெக்க பாக்குறீங்க என்ன சொல்லுவீங்க இந்து மகா சமுத்திரம் இப்படியே மேற்க திரும்புனா அரபிக் கடல்வீங்க கிழக்க திரும்புனா வங்காள வரிகடான் உண்மையில வேற வேறையாவது கண்ணுங்க ஒரே தண்ணி தான் வேற பகவான் ஒருவர் தான் காட்சி கொடுக்குங்க உணர்வாகவும் உடலாகவும் இருக்கிறார் அது வெளிப்படுகிற இடம் தான் கரண்ட் இருக்கு கண்ணுல பார்க்க முடியாது கரெக்டாக கண்ணில் பார்க்க முடியுமா பார்க்க முடியல செலுத்தினா கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் இருபது வருஷம் இன்னும் கொஞ்சம் நூறு வருஷம் இன்னும் கொஞ்சம் ஆயிரம் வருஷம் இன்னும் கொஞ்சம் ஆயிரம் வருஷம் தேவர்கள் வச்சுங்க பத்தாயிரம் வருஷம் கடவுள்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஒரே மின்சாரம் தான் உள்ள போகுது அது கண்டுக்கு தெரியறது இல்லை வெளிப்படுற இடத்தை பார்த்துட்டு இப்படி கடவுளும் ஜீவனும் ஒன்று அப்படிங்கிறார் பெயர் தான் வேறு கடல் நீர் தான் மேகமா மாறுது மேகத்துல இருக்கிறது நீரு தான் மழையின் நீர் தான் அருவியின் நீருதான் ஆறு நீருதான் குளமும் நீர் குட்டையும் நீருதான் ஏரியின் நீர் தான் கடலும் நீர் தான் ஒரே ஒரு தத்துவம் இப்படி காட்சி தருகின்றதுன்னு சொல்லி ஜீவப்பரம் ஐக்கியத்தை சொல்லி முடிக்கிறார் பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்மயோகம் பண்ணோம் பக்தி யோகம் பண்ணோம் பண்புகள் இருந்தா ஈஸியா புரியும் சொல்லி நிறைய பண்புகள் சொல்றேரம் உடலும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இதெல்லாம் நற்பண்புகள் இதை கெடுக்கிறது கெட்ட பண்புகள் நம்மளுக்கு மொத்தம் பதினோரு பத்து இந்திரியம் இருக்கு செயல்படக்கூடிய இந்தியம் அஞ்சு கர்மேந்திரியம் அறிவை கொடுக்கும் இந்திரியம் ஞானேந்திரியம் மனசு ஒண்ணு இருக்கு பதினொன்னு இருக்கு இந்த பதினொன்று டீம் இந்த கிரிக்கெட்ல பதினொரு பேர் இருப்பாங்க ஒருத்தனை போயிருக்கும் ஃபுட்பால் டீம் ஒர்க் மாதிரி கண் போக்கிலே கால் போகலாமா கால் போக்கிலே மனம் போகலாமா மனம் போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் பாதையை மறந்து போகலாமா மூணையும் அழகா சொல்லிட்டாரு வெளியே நீங்க சாதாரண பாட்டை பார்த்தா புரிய நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண் ஞானேந்திரியம் அஞ்சு ஞானேந்திர சேர்த்துக்கல கால் கர்மேந்திரியம் மனம் ஒரு எந்திரியம் அஞ்சு அஞ்சு பத்து ஒன்று இதுல போறது கவனமா போனோம் மனிதன் போன பாதையை மறந்து இப்படி ஒழுங்குபாட்டோடு இருப்பது எதை கொண்டு போதோ அதெல்லாம் நற்பண்புகள் அப்படிங்கிறார் இதுல இதெல்லாம் நம்மை பண்படுத்துவது பிறகு உலகத்திலிருந்து நிறைய தாக்குதல் ஒரு வெற்றி தோல்வி போட்டி பொறாமை இதை எப்படி நாம கேக்கொள்றது இப்படிப்பட்ட பண்புகள் அதை பத்தி ஒரு குருப்பா சொல்றாரு வழிபாடு பண்றது பிரார்த்தனை பண்றது ஒரு பண்பு பிறகு லட்சியத்தை நோக்கி செல்வது ஒரு பண்பு இதுல நம்ம சுருக்கமா சில விஷயம் பார்க்கலாம் எப்படின்னா எதெல்லாம் நல்ல அது தெய்வீக எதெல்லாம் கெட்ட அது அசுர பகவான் பதிமூணாவது அத்தியாயத்துல ஞானம்ங்கிற தலைப்பு இருபது பண்புகள் சொல்றார் பிறகு தெய்வீக குணம்னு ஒரு இருபத்தாறு சொல்றாரு அசுரோ குணம்னு ஒரு ஆறு சொல்றாரு இது எல்லாத்தையும் பார்க்கறது கஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து பிறகு பதினாலாவது அத்தியாயத்துல சப்தம் ரஜஸ் தமஸ்ன்னு குணங்கள் சொல்றார் தெய்வீக குணம் அசுரோ குணம் சத்வ குணம் ரஜோ குணம் தமோ குணம் பிற ஞானம்ங்கிற தலைப்புல சில குணங்கள் சொல்றார் இதுல நாம் என்னன்னு சொன்னா நல்ல குணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் கெட்ட குணங்களை நீக்க வேண்டும் அது என்னன்னு பார்ப்போம் சுருக்கமாக பார்ப்போம் தினமும் பண்ணணும் நம்மளுக்கு வந்து எது இன்னைக்கு மோசமான குணம் வந்திருக்கு பொறாம வந்திருக்கா போட்டி வந்திருக்கா இல்லை ஏதாவது நம்ம கெட்ட செயல் செஞ்சிருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் நீக்கணும் நல்லதெல்லாம் சேர்க்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் காலையில் எந்திரிக்கிறோம் என்ன செய்யற முதல்ல கழிவு எல்லாம் பல்லாம் தேப்போம் கழுக்கெல்லாம் போட்டுருவோம் இந்த அழுக்கு சட்டையெல்லாம் தூக்கி போட்டுவோம் அப்புறம் உடம்பில் இருக்கிற சோப்பு சாம்பல்லாம் போட்டு நல்லா சுத்தப்படுத்திடுவோம் எல்லா அழுக்கையும் நீக்கின பிறகு ஃப்ரெஷ்ஷாக சட்டையை எடுத்து போடுவோம் போடுவோமா இல்லையா பிறகு நெத்தியில் விமதி வைப்போம் சந்தனை வைப்போம் குங்குமம் வைப்போம் அதாவது ஃபங்க்ஷன் பண்ண நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிடுவோம் அப்படி வாட்ச் கட்டிக்கிறோம் செயின் போட்டுக்குருவோம் அப்படி எவ்வளோ அளவுபடுத்தணுமோ அப்படி அளவுபடுத்திக்கிடுவோம் பண்ணுறோமா இல்லையா ரொம்ப அளவுபடுத்த அளவு விட்டு சந்தோஷமா இருக்கு நகையாக நிறுவ போட்டால் சந்தோஷமா இருக்கு பயமுருகம் இல்லை அது வேற விஷயம் இந்த அழுக்குகளை நீக்குவது அசுர குணத்தை நீக்குவது நம்ம முதல்ல அதை நீக்கம் கெட்டதெல்லாம் நீக்கம் பிறகு நாம அலங்காரம் பண்றதெல்லாம் நல்ல குணத்தை சேர்க்கறது இது ரெண்டையும் தினந்தோறும் பண்ணணும் உட்காந்து காலையில இல்லை நைட்டு படுக்க போகும் போதாவது இன்னைக்கு மனசுல என்னென்ன கெட்ட குணம் வந்துச்சு பாத்து இதெல்லாம் இனிமேல் நாளைக்கு வரக்கூடாது தென அழுக்கு படிவோ இல்ல உடம்புக்கணும்ல தினம் கழிவ வெளியே தெனம்ல தினம் அதுக்கு சேரும் மனசுல கட்டாயம் சேரும் தினம் நீக்கணும் பிறகு அன்பு கருணை இப்படி நல்ல பண்புகளை நம்ம உள்ள சேத்தத்திறனு சொல்றாரு குறிப்பா நாம என்ன பார்க்க போறோம்னா நல்ல பண்புகளை ரெண்டு கெட்ட பண்பு ரெண்டாம் மட்டும் பார்க்கணும் தானம் தவம் எல்லா இது அடங்கிரும் கோபம் பொறாமை கெட்டது மட்டும்ருக்கமா பார்த்த பார்க்கலாம் வள்ளுவர் சொல்றாரு இந்த தானம் தவம் கட்டாயம் வேணுங்கிறார் அதனால சொல்றாரு தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதுன்னு மழை பெய்ய தானம் தவம் கூட இன்னு போகுங்கிறார் அப்ப தானந்தவம் முக்கியம் சொல்றாரு ஏன்னா தானம் தவம் கூட இன்னு பெயர் மழ பெயில்னா அப்படியும் விடக்கூடாதுன்னு அர்த்தம் தானத்தையும் தவத்தையும் விடக்கூடாது தானம் என்னன்னு பார்ப்போம் தவம்னு என்னன்னு பார்ப்போம் தானம் என்பது பிறர் பொருட்டு செய்கின்ற பண்பு தவம் என்பது தன் பொருட்டு செய்கின்ற பண்பு முதல்ல தாராளமா கொடுக்கிற புத்தி இருக்கு மனசு தாராளமா கொடுக்கற புத்தி இருக்கு இது ஒரு முக்கியமான பண்புங்கிறார் பணம் மட்டும் இல்ல அன்பை கொடுக்கலாம் கருணையை கொடுக்கலாம் படிப்பை கொடுக்கலாம் கல்வியை கொடுக்கலாம் ஏதோ முடிகிறத கொடுக்கணும் தானம் இந்த தானம் கொடுத்து அதில் வர்ற சந்தோஷத்துக்குடினே கிடையாது சில நேரம் உங்களுக்கு லாஸ்ட் மாதிரி தெரியும் நீங்கள் எதிர்பார்க்காம நீங்கள் ஒரு தானம் பண்ணால் அதை விட பெரிய பலன் கிடைக்கும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் சாமி என்னுடைய குருநாதன் அவரும் சென்னையில் திருவண்ணாமலை போனார் போகும்பொழுது ஒரு அப்போ வந்து சீசன் டைம் போக மேலே மற்ற நேரம் வெயில் இருக்கும் அங்கே மரங்கள் கிடையாது தண்ணி கிடையாது அக்னி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்பாட் வாங்கிட்டு போயிருக்கார் வாங்கிட்டு போகும்போது நடந்து போயிருக்கிறாரு தனியாக போயிருக்கார் ஏன்னா போய் தாகமரை போய் இறங்கணுமேன்ட்டு போகிற வழியில் அங்கேருந்து ஒருத்தன் திருப்பி வந்திருக்கான் அதாவது குளிக்க இருக்கான்னு கேட்டிருக்கான் இவர்கிட்ட இருக்கிறதே இதுதான் ரொம்ப தாகமாக கிறங்கி இவர கொடுத்துருக்குறார் கொஞ்சம் சாப்பிட்ருக்கான் இவரை பார்க்குறான் ஏன்னா இவனுக்கு அவ்வளோ தாகமாக இருக்கு அவர் கேட்பா கொஞ்சமொழ குடிச்சு கொடுக்கலாமனு சும்மா குடிப்பாங்கிறார் பிறகு பாதையை குடிச்சு பார்க்குறான் குடிச்சிருப்பா அப்படிங்கிறாரு நல்லா பிடிச்சாப்பா உங்களுக்கு பரவாயில்ல பண்ணிட்டு போயிடுறாரு போயிட்டு திருப்பி வர்றார் எந்த இடத்துல வர்றாரோ அங்க இவருக்கு தாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இறங்கிறதுக்கே சக்தி இல்லை இதே பாட்டில் ஒருத்தர் வந்து கொடுத்தான் சாப்பிடுங்க செமக்குற வேலை மிச்சங்கிறார் அவர் எதிர்பார்த்து செய்யலை ஆனா பகவான் கொடுத்துறார் அதுல வர்ற மகிழ்ச்சி இல்லை நீங்க கொடுத்துட்டு பசியோட இருந்தா கூட பாருங்க அவன் சாப்பிட்டு மகிழ்றத பாத்துட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அதனால் தானம் என்பது ஒரு முக்கியமான பண்பு அப்படிங்கிறார் அதே நேரத்தில் தகுதியுடைய எங்க கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணும் பசியோட இருக்கணும் இப்போ நிறையா பசியோட இருக்கணும்னு சாப்பாடு கொடுக்கலாம் நல்லா வயிறு நேரம் சாப்பிடுனு கொடுத்த என்ன பிரயோஜனம் அந்த மாதிரி அதுவும் சில இடத்துல பார்க்கணும் தகுதி இல்ல இடத்துல கொடுக்கூடாது ஒரு இடத்துல ஒரு இதுல ஒரு பார்த்து ஒரு சீன் அதுவும் சினிமா தான் என்ன சினிமாவே சொல்லி நினைக்காதீங்க ஒருத்தர் வந்து கேட்டு கொடுப்பா ஒரு பிச்சை கொடுப்பாப்புல ஒரு அம்மா மருமக கொடுக்கும் இல்ல ரெண்டு புகழ் தான் பிடிச்சேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும் மாமியார் வந்துடும் அப்படில அப்ப நீ என்ன கொடுக்கறது தோணும் இது ரெண்டு தேய் கொடுக்கும் போட்டி போட்டு ரெண்டு பேர் இருக்க புகழுக்காக கொடுக்குறது ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லணும் மருமக நீ என்ன இல்லைன்னு நான் இல்லைன்னு சொல்றீங்க சினிமா எடுக்கிறான் அப்படி முறையா எப்ப எந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தா அது உயர்ந்த தானம் வள்ளுவர் வந்து ஈகைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு இல்ல ரவியல்ல தானத்துக்கு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு அந்த பண்ணுன்னா அடுத்த அதிகாரம் புகழ் வச்சிட்டாரு புகழ் தன்னை எரியாம கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல பிறகு தானத்தை பத்தி நிறைய இருக்கு சுருக்கமா சொல்றதுன்னா பிடிச்சுக்கிற தவம் தவம்னா என்ன ஆன்மீக வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்தும் தவம் அது மட்டும் அல்ல ஒரு பிசினஸ் கூட பண்றீங்க தவமா நினச்சு பண்ணாத்தையும் முன்னேற முடியும் அதுல கஷ்டமெல்லாம் சைச்சுக்கிட்டு பண்ணாதான் முன்னேற முடியும் குடும்பமே ஒரு நடத்தினாக்கை என்ன தவம் இருந்து பெற்றானோன்னு சொல்றோம்ல தவம் எல்லாத்தையும் ஊடியில் இருக்கக்கூடிய ஒண்ணு காட்டுக்கு போய் பண்றது தவம் இல்லை வரல ஒரு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு அழகா தவத்துக்கு ஒரு பண்பு சொல்றாரு பாருங்க இது எல்லாரும் கடைப்பிடிக்கிற பண்பு தான் என்ன சொல்றாருன்னா உத்த நோய் நோன்றல் உருதன்வத்திற்கு முடிச்சிட்ட நோன்றல் உருதன் செய்யா அற்றே தவத்திற்கு ஒரு தவங்கிற அதிகாரம் முதல் குரல் தவத்துக்கு லட்சணத்தை ஒரே ரெண்டு விரில முடிச்சிட்டார் நீயே உனக்கு எவ்வளவோ கஷ்டம் வருது அதை நீக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணு முடியலைன்னா தாங்கிக்க அது தவங்குற உனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அப்படியே தாங்கிக்கிற சொல்ல எல்லாமே பண்ணிப்பாரு முடியிறவங்களுக்கு தாங்குற சக்தியை அவ்வளவு தாங்கன்னா அது தவங்கிற அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிறது தவங்கிற ரெண்டுதான் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காத உனக்கு வரக்கூடிய துன்பத்தை தாங்கிக்க பாருங்க இதுக்கு மேலே தவத்துக்கு வேணும் இப்படி இது என்ன பண்ணணும்னு சொன்னா உடலில் செய்கின்ற தவம்னு வாக்குல செய்யற தவம் இருக்கு மனசுல செய்யற தவம் இருக்கு உடல்ல குளிர் வெப்பம் இதெல்லாம் தாங்கி சைச்சு பழகிறது சபரிமலைக்கு எல்லாம் அப்படிதான் உடல் தவனே ஜாஸ்தி வாக்குத்தவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்குன்னா இந்த நாக்கு இது ரெண்டு வேலை செய்யும் எல்லா இந்திரியமும் ஞானேந்திரியமாத்தே வேலை செய்யும் இது கர்மேந்திரியமா வேலை செய்யும் ஞானேந்திரியம் சுவைக்கவும் செய்யும் பேசவும் செய்யும் நாக்கு அதனாலதான் சொன்னாங்க நாவடங்க நாலும் மடங்கு பேச்சை கட்டுப்படுத்தி சாப்பாடை கட்டுப்படுத்தினா மிச்சம் நாலு இந்திரியும் அடங்கிருவோம் நான் அடங்க நாலும் அடங்கும் பேச்சை கட்டுப்படுத்தினா பேசாமல் இருக்கிறது இல்லை எதை பேசணுமோ அதை பேசணும் எப்போ பேசணுமோ அப்போ பேசணும் எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசணும் இது நிறைய வீட்டில் சண்டை பிரச்சனை பாருங்க வார்த்தையை விட்டுருவோம் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவோம் அத்தனை பிரச்சனைக்கு கவனமாக பேசிட்டம்னாலே டோட்டல் ப்ராப்ளம் சால்வ் சுருக்கமா பேசணும் ஒரு விஷயத்த கேட்டா சுருக்கமாவும் சொல்லத் தெரியணும் அழவாவும் சொல்ல தெரியணும் விரிவாவும் சொல்ல தெரியணும் ராமன் வந்து அனுமனை அனுப்புறார் வந்த உடனே அனுமனுடைய வார்த்தையை பாருங்க பேச்சுக்கு அனுமன் வந்து பெரிய புத்திசாலிம்பாங்க அழகா சுருக்கமா சொல்லுவாங்க கண்டேன் சீதையைங்கிறான் சீதையை கண்டேன்னு சொல்லு சொல்லி என்ன சொன்னால் பயன்படுவாராம் அந்த பயம் கூட அவர் கொடுக்க கூடாது கண்டேன் சீதையை அப்படிங்கிறான் அப்படி சொல்லி பேசணுங்கிற சில விதிமுறைகள் இருக்கு தீயினால் சுட்டவன் உள்ளாடும் சுட்டவடுங்க முதலாளி இருக்கும் தொழிலாளிகள் இருக்காங்க ரெண்டு பேருமே இந்த பேசுற வித இவன் தொழிலாளி முதலாளி தனியா போய் பேசுவான் அவன் திருப்பி சொல்லிடுவான் இவர் பக்குவம் சொல்ல மாட்டார் சொல்ற விஷயத்தை அப்படி சொன்னோம்னா பிரச்சனை வராது ஒரு தவறு பண்றான் நீங்க ஒரு தவறு போய் நல்லதுன்னா குத்தும் குத்தும் அது தேனியில ஒரு நடந்துச்சு ஒரு பையன் வந்து நிறைய அந்த வடலாம் எடுத்து திருடி திருடி திருட்டே இருந்தான் நைட்ல படுத்த பிறகு இது அந்த சமையல் வேற சாமியிட்ட சொல்லி சாமி போக பதினஞ்சு பதினாறு பேர் இருக்காங்க பாடசாலை பசங்க கேட்கறாரு சொல்ல மாட்டேனா ஒருத்தன் ஒருத்தனையும் சொல்லலை எல்லாம் பஜ்ஜ பாட்சம் பண்ண உண்மையை சொல்றது வரைக்கும் யாரு எடுத்துருன்னு சொல்லு கேட்குறாரு சொல்ல மாட்டேனா ஒருத்தன் சொல்ல மாட்டேனா ஒரு சாமிட்டு நம்ம சாமி நீங்க போங்க நான் கேட்டு சொல்றேன் நீங்க எப்படி கேட்பீங்கன்னா நான் கொஞ்சம் சாமி ரொம்ப க்ளோஸா இருப்பேன் எனக்கு பையன்களே ரொம்ப குளோஸ் நல்ல பாடசாலை பையன் ரொம்ப பிரியமா இருப்பேன் அது போன அந்த கோயில் கதவெல்லாம் போட்டுட்டேன் எல்லாம் எழுதிச்சு வாங்க ஒரு விஷயம் சொன்னேன் அவங்ககிட்ட திருடுறது ஒரு பெரிய விஷயம் கிருஷ்ணனுக்கு மேலே திருட்டு திருட்டு தர சின்ன வயசுலாம் சாதாரண இதுக்கு போய் ஏன் அவ்வளவு பயப்படுங்கன்னு சொல்லிட்டு அதுல பாருங்க அவங்ககிட்ட ஒரு பண்பு இருந்துச்சு என்ன பண்புன்னா ஒருத்தன் பண்ணிருக்கான் பதினஞ்சு பேர் அவனை காட்டி கொடுக்கல ஒரு ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் எடுத்தேன்னு சொல்ல மாட்டேறான் இதை சொன்னேன் இது எவ்வளவு உயர்ந்த பண்பு இவ்வளவு நல்ல பண்பு இருக்கணும் சொன்ன உடனே ஆனா நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நீ திருநெல் நினைக்கிறோன்னு வாயை மூடலை நான் தெரிஞ்சு பண்ணினேன்ட்டு எடுத்து கும்பிட்றான் அழுகுறான் பாருங்கள் அப்ப எப்பயுமே வீட்ல இருக்க சாப்பாட்டில் உப்பை கூடி போச்சு தூக்கி எரிய தட்டை ஏற்று நல்லா பண்ணியே என்னை கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே கொஞ்சம் உப்பு கூடின்னு சொல்லலாம்ல அப்படி சொல்றது இல்லை அப்படி சொல்லி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உரைக்கும் இதெல்லாம் வாக்குத்தவங்க சும்மா மௌன வரத இருக்கிற அந்த வாக்குத்தவம் கிடையாது அளவா பேசி எதை பேசணும் எப்படி பேசணும்னு சொல்றதுக்கு பாத்தீங்களா இதுதான் வாக்குத்தவம் அதே மாதிரி சாப்பிடுற விஷயத்திலையும் தவம் இருக்கு நாக்குல அதிகமாவும் சாப்பிடக்கூடாது சாப்பிடவும் இருக்கக்கூடாது சாத்விகமான நல்ல உணவை தின்னு வீட்டுக்கு போற நேரமே டப்பா அளவா போட்டு எடுத்துட்டு தப்பு டப்பு போட்டே போடணும் நொறுக்கு தின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூடாது இதுவும் வாக்குத்துவம் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசியில போய் எதாவது விடணும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சாப்பாட்டில் எதாவது விடணும் இப்போ வடை பிடிக்கும் போய் வடையை விட்டா நல்லது பரவாயில்ல இனி பேர் வந்து நான் வடை சாப்பிட மாட்டேன் ஒருத்தர் பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது காசியில விட நான் பாவக்காயை விட்டேன்னா அது விட்டதுக்கு அர்த்தமா விட்டதுக்கே அர்த்தம் இல்லை எதுல நம்மளுக்கு கவனம் போக அதுல கட்டுப்பாடா இருக்கிறதே தவமே ஒழிய நம்ம விரும்பாதவர் தவமில்லை அப்படிங்கிறார் புலாத உணவு சில பேருக்கு தேவை இருக்கும் சில பேருக்கு இல்லை சிலவரெல்லாம் சொல்றாரு பார்த்தீங்கன்னா புலாத உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா அது உயிரை கொல்லக்கூடாது சாப்பிடாம இருக்கிறது இல்லை நீங்க பாருங்க இந்த மாமிசம் சாப்பிட மிருகங்கள்லாம் மிருக காய்ச்சல் நாரும் பக்கத்துல வெறும் மாமிஷம் மட்டும் சொல்லும் ஒண்ணு தூழ்வுகள் சுத்திக்கிட்டே இருக்கும் மாமிச சாப்பிடாத ஒரு மிருகங்களை பாருங்க அமைதியாக போ அது சாணத்தை மிதிப்பான் தொட்டுவோம் குளிக்காட்டவும் அது நாரவே நேராது ரெண்டும் சாப்பிட ரெண்டும் இருக்கு நாயி போன்று ரெண்டுமே இருக்கும் அதில் இப்படி இருக்கு இதனால சச்சிதாரன் சார் சொன்னார் இதுக்காக கூடாரன் சொல்கிறேங்கிறார் இன்னொன்று அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு இந்த உணவை வந்து மாமிஷ உணவு சாப்பிடணும்னு சாப்பிட்றது பெரும்பாலும் சில இடங்களில் கட்டுப்பாடு இருக்கும் சில இடங்களில் அதை பெருசாக மாட்டாங்க பொதுவாக உணவு கட்டுப்பாடு பேச்சு கட்டுப்பாடு தவத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்ப உடல் ரீதியான தவத்தில் குரு சேவை சமுதாய சேவை இதெல்லாம் உடல் ரீதியான தவம் மனசுல கெட்டது நினைக்காம இருக்கிறது மனது ரீதியான தபம் பிறகு கெட்டது அசுரபணம் இது என்னன்னா கோபம் பொறாமை இது ரெண்டும் கெடுத்துரும் அழுக்காடு அவள் நான்கும் இழுக்கா என்றது அறம் இருக்கிற அழுக்காருங்கிறது பொறாமையத்தை அழுக்குன்னே சொல்றாரு வெகுனி கோபம் இது ரெண்டையும் நாம கட்டுப்படுத்தி பண்ணுறோம் பொறாமை வந்து எல்லா இடத்துலையும் ஊடுவியும் இருக்கும் இல்லாத இடமே இருக்காது பரவியும் இருக்கும் அதுதான் கடவுள் மாதிரி விஷரூப மாதிரி நல்லவங்க மத்தியிலேயே இருக்கும் ஒருத்தர் நல்ல தானம் பண்ணுவாரு தர்மம் பண்ணுவாரு அதே மாதிரி முன்னூறுத்துல பண்ணா இவருக்கு பிடிக்காது அவர் மேலே போறாரு நல்லவன் மத்தியிலேயே நம்ம கூட அவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு பொறாம வர இதை நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தினந்தோறும் பொறாமை வரும் பொழுது கவனிக்கணும் இப்ப எனக்கு அவன் மேல பொறாம வரக்கூடாது இப்படி பொறாமையை நீக்க வேண்டும் கோபம் இந்த ரெண்டுமே இதுல அசுரமணத்தை சொல்றாரு அசுரமணத்தை தெரிஞ்சு என்ன செய்யப்படும் தெரிஞ்சாத நீக்க முடியும் இந்த கலவையும் கத்து மரன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உடனே இந்த குடிக்கிறவங்க கலவையும் கத்து மரம் அதெல்லாம் குடிக்கிறேன் கலவையும் செய்து மரன்னு சொல்லலை கத்து மரணன்னு சொல்லிருக்காரு கலவை தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டுடுன்னு சொல்றேன் இந்த இந்த பழமொழியை வச்சுக்கிட்டு தப்பெல்லாம் பண்றது விட்டுறேங்க அப்படி கூடாது கலவை செய்து வரும் சொல்லியிருக்கான் கற்று வரும் இல்ல இதனுடைய தீமைகளை நினைக்கணும் பொறாமைனால முதல்ல பாதிக்கப்படுற யாரு தெரியுமா நாம நம்ம வயிறு திரியும் இரண்டாவது அவனுக்கு எடுதல் செய்வோம் கோபத்துல பாதிக்கப்படுறது நம்மளுக்கும் டென்ஷன் கொதிச்சு ப்ரெஷர்லாம் போடும் ரெண்டாவது அவனுக்கு எடுதல் செய்வான் இந்த பொறாமை கோபத்தில் முதல் பாதிப்பு யார் அதை செய்கிறார்களோ அவருக்கு அதனால அவர் ரெண்டையும் இந்த அசர குணத்துல நீக்கணுங்கிறார் ஒரு ஏர்போர்ட்டில் ஒருத்தர் வந்து தங்கச்சி சொல்லுவார் இந்த ஜோக்கு ஏர்போர்ட்டில் ஒருத்தன் வந்து போய் அந்த லக்கேஜ் எல்லாம் கொடுக்கும் போது அந்த இதில் லக்கேஜ்ல அனுப்புறது ஏதோ ஒரு பண்ணிருக்கான் திட்டு திட்டு திட்டிருக்காரு இந்த லக்கேஜ் கொடுத்தவர் அவர் அமெரிக்கா போறாரு திட்டணும்னா ஒன்றும் பேசவே இல்லையா அமைதியாக இருந்தாலும் ஒன்னும் அமைதியாக இருந்திருக்கான் இன்னொருத்தான் இவ்வளவு திட்டம் உனக்கு இவ்வளவு பொறுமையா இவ்வளவு பொறு பரவாயில்லைன்னு இருக்காரு அதெல்லாம் கேட்டா கோபம் இருக்க ஒண்ணுமே சொல்லலையே அவர் எங்க வர்ற அமெரிக்கா வர்ற லக்கேஜ் லண்டன் போகுது அப்படின்ட்டு இருக்க கோவத்தை அப்படி காமிச்சிருக்கான் மாத்தி அனுப்பிச்சிட்டான் கோவத்தை எப்படி இருக்கு அதனால எப்படி பாருங்க இவரே திட்டம் நினைக்கலாம் ஆனா இவரே பலன் வந்துருச்சுல இது ரெண்டுலையும் நம்மளுக்கு வரும் அதனால என்ன பண்ற கெட்டதுல பொறாமையும் கோபத்தை நீக்கினாலும் எல்லாம் போயிருந்த தன்னைத்தான் காக்க ஹிணம் காக்கன்னு இருக்கார் வள்ளுவர் பிறகு மூன்று குணங்கள் சத்வோ குணம் ரஜோ குணம் தமோ குணம் இருக்கு தமோகுணமும் ரஜோகுணமும் நம்மை பந்தத்தில் ஆழ்த்தும் சத்துவகுணம் அதுல இருந்து விடுபட்டு ஞானத்து போ வழிபடும் ஒரு பம்பரை இருக்கு படுத்து கிடந்தா தமோகுணம் தட தடச்சுன்னா ரஜோகுணம் சத்துவகுணம் அறிவும் ஆற்றலும் இருக்கும் ராஜோகுணம் எப்ப பார்த்தாலும் படோடாம செஞ்சுகிட்டே இருப்பான் தமோ குணம் சோம்பேடித்தனம் தூங்குறது மூணுமே எல்லாத்தையும் இருக்கும் சத்துவ குணத்தை அதிகமாக்கி தமோ குணத்தையும் ரஜோகம் எடுத்து குறைச்சிக்கிறோம் இப்படி பண்ணா நாம மேலே வர முடியும் அப்படிங்கிறார் விபீஷணன் சத்துவகுணம் ராவணன் ராஜோ குணம் கும்பகரணம் தமோ குணம் மகா ராமாயணத்தை எடுத்துக்கிடலாம் இந்த மூணி வச்சுக்கிட்ட மூணு குணத்தை எடுத்துக்கலாம் இதுல சத்துவ பிரதானமாக வைத்துக் ரஜோகணத்தையும் தபோகுணத்தையும் முடிக்க வேண்டும் பிறகு நம்பிக்கைன்னு அவர் சொல்றார் நம்பிக்கை வேணும் எதா இருந்தாலும் நம்பாம வாழ முடியாது ஒருத்தர் சொன்னார் யாரையும் நம்பாதேன்ற அவர் சொல்ற அப்புறம் நான் போய் நம்புறது யாரையும் நம்பாதுன்னு அவரையும் நம்ப கூடாது அப்புறம் வாழ்க்கையை நம்ப கூடாதுல்ல என்ன ஒண்ணு நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை எங்க இருக்கணுங்கிறது முக்கியம் நம்பிக்கை எல்லாம் வாழவே முடியாது கடவுள் இருக்கிறாருங்கிறதும் நம்பிக்கை இல்லைங்கிறது நம்பிக்கை இல்லைங்கிறது பாதுகா சொன்னாங்க கடவுள் இருக்காரு நம்ம நம்புறோம் கடவுள் இல்லைன்னு சொல்றவன் எங்க போய் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லணும் பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்லணும் அப்பதானே சொல்ல முடியும் அவனு நம்பிக்கை இங்க யானை இல்லைன்னு சொல்றா இருக்காது பூனை இல்லைன்னு சொன்னா போய் பார்த்துட்டு சொல்ல முடியும் எங்கேயும் இருக்கலாம்ல சொல்ல முடியாது அது நம்பிக்கையில சொல்ல முடியும் அது மாதிரி கடவுள் இல்லைங்கிறது நம்பிக்கைதான் நாம கடவுள் மீது அவர் காப்பாற்றுவார்கிற நம்பிக்கையும் சிரத்தையும் சொல்றார் அதை நிறைய பிரிக்கிறார் சிரத்தா திரைய விவாக யோகம் ஒரு பதினேழாம் அத்தியாயமே வச்சிருக்கிறார் வச்சு இந்த பண்புகளை சொல்லி பிறகு ஞான யோகம் ஞானயோகம் என்பது குருவிடம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் ஒரு குருவிட்ட போய் தத்துவ விஷயங்கள் முறையா கேட்கறது அதை மனசுக்குள்ள போட்டு பதிய வைக்கிறது பிறகு அது நம்மயம் ஆக்குவது ஞானயோகம் இப்படி இது கடைசி லட்சியம் கர்மயோகம் பக்தியோகமா உணவ சமைக்கிறது மாதிரி சமைச்சு ரெடியா தட்டில போட்டு வச்சாச்சு பிளேட் உண்பது நிதித்தியாசனம் உண்பதும் ஜீரணிப்பதும் நம்மயமாக்குவதும் ஞான யோகம் சமையல தயாரிப்பெல்லி தட்டை சுத்தமா வைக்கிறது வரைக்கும் பக்தி யோகம் ஞானயோகம் கர்மயோகம் இதை முடிச்சுட்டு நம்ம ஞான யோகத்துக்கு வரணும் இதனால என்னன்னு சொன்னா சாப்பிடும் போது பசி அடங்கிறது மாதிரி ஞானம் வந்தா அனைத்து நீங்கி மனம் அமைதியாகும் மனதினுடைய சஞ்சரங்கள்லாம் அடங்கும் துக்கம் நீங்கும் சர்வநாசம் சர்வ பாவ நாசம் அனைத்து பாவங்களும் நீங்கும் அனைத்து கர்மம் பிராரத்தம் சஞ்சிதம் ஆகாமின்னு சொல்லி எத்தனையோ கர்ம வினைகள் இருக்கு அத்தனையோ அழிஞ்சு போயிரும் அனைத்து அறியாமையும் நீங்கி அவன் மோட்சத்தை அடைவான் அப்படி சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணும்போது கடைசி அவர் சொல்றார் துக்க துக்கப்படக்கூடாது ஞானிகள் துயரப்பட மாட்டார் இரண்டாவது ஆரம்பிச்சார் அறுபத்தி ஆறாவது செலவன் பதினெட்டாவது அத்தியாயத்துல கவலைப்படாதேன்னு முடிக்கிறார் ஆரம்பம் கவலைப்படக்கூடாது இங்கேயும் கவலைப்படாதேன்னு முடிக்கிறார் தர்மங்கள் அனைத்தையும் விட்டு செய்ய வேண்டிய கடமையை எல்லாவற்றையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து விடுகிறார் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட கர்மயோகம் என்னையே கவி என்று சரணாகதி அடை பக்தி யோகம் அதனால் அனைத்து பாவங்களும் அழிந்து கவலை சென்று விடும் சொல்லி அறுபத்தி ஆறா சுலோகத்துல கவலை போய்விடும் என்னை கதியாக கொண்டு நீக்குன்னு சொல்றார் இதுல கடைசி ஒரு சுலோகத்துல எழுபத்தி ஒரு சொல்றார் எந்த மனிதன் நம்பிக்கையுடனும் குறை காணாதவனாகவும் இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்கவாவது செய்வானோ அவனும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய காரிய செய்யக்கூடிய மனிதர்கள் அடையும் சிறிந்த சிறந்த புண்ணிய உலகங்களை அடையவான்ற புரியலைனா கூட பரவாயில்ல கீதை காதுல விழுந்துச்சுன்னா உனக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும் இதை நான் அனுபவிச்சிருக்கேன் சொல்லிருக்கேன் நிறைய போனதுல கூட கீத முதன் முதல்ல ஆன்மீகத்துல தொட்ட புஸ்தகம் கீதையை உபதேசம் ஒன்றுல கொண்டாந்து விட்டுருக்கேன் நான் இத்தனைக்கு இல்லறவத்திலிருந்து பல வாழ்க்கையில் பல இதெல்லாம் கடந்து வந்தேன் இந்த அளவுக்கு வச்சிருக்கணும் அதுக்கு மூல காரணம் இந்த பகவானுடைய பகவத்கீதை சொல்லவே முடியலை இதனுடைய அருமையா கீதை சாஸ்திரம் அளப்பெரிய தத்துவம் இதற்கு மேலே ஒன்று கிடையாது நம்ம இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உபனிஷதங்கள் வேதங்கள்லாம் ரெண்டாம் பட்சம் கீதை சும்மாதோ அது படிங்க இன்னைக்கு புரியுதோ புரியலையோ டெய்லி ஒரு சுலகம் படிங்க எங்கேயோ கொண்டு போயிருவாங்களா சும்மாவாவது படித்தீங்கன்னா கீதையில் அவ்வளவு கண்ணன் வந்து மகிமையை வச்சிருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இதில் இருக்கு அதாவது உலகத்தில் எத்தனையோ படி படிக்கிறோம் டாக்டருக்கு படிக்கிறோம் இன்ஜினியருக்கு படிக்கிறோம் ஐஏஎஸ் படிக்கிறோம் ஐபிஎஸ் படிக்கிறோம் எல்லா படிப்பும் பதவியும் எல்லா பதவிக்கும் பொருளுக்காக நீங்கள் படிக்கிற படிப்பு அத்தனை படிப்பு இந்த ஒரு படிப்பு கீதையை படிப்பது எப்படின்னா அந்த படிப்பில் சம்பாதிச்ச பணத்தையும் பொருளையும் பதவியையும் எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்லி கொடுப்பது பகவத்கீதை படிப்புலான பொருள் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அதை எப்படி பயன்படுத்துறது தெரியாம பயன்படுத்து என்ன ஆகும் அதை சொல்லித் தருவது கீதை அது மட்டுமல்ல அதை முறையாக பயன்படுத்தி அதிலிருந்தும் விடுபட்டு அடைந்து துன்பமில்லா பெருவால் வாழ்வதற்கு இந்த பகவத்கீதை நம்மளுக்கு உதவுகின்றது இதுதான் பகவத்கீதையின் சாரம் ஒன்பது விஷயம் பார்த்துருக்கோம் ஜீவ தத்துவம் கடவுள் தத்துவம் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை இது மூலம் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் சுயமுயற்சி கடவுளின் அனுகிரகம் அன்பு இந்த ஒன்பது விஷயங்கள் பகவத்கீதையில் முழுவதுமாக அமைந்திருக்கிறது இதை அனைவரும் படித்து கேட்டு நாம் வாழ்க்கையை உயிவரச் செய்வோம் என்று அந்த கிருஷ்ணனின் பாதார சரணடைந்து இந்த வாய்ப்பை கொடுத்த கண்ணனுக்கு நன்றி கூறி அவரை மனமாற முழுவதுமாக அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து இந்த இதை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஹரிமோ ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ண ரி ஓம் ஆகுநாத